ம்யன்ம வாணுஸ்மோலமிந்திரிச்சம்மௌம் ப்ரம நம்ம நகரோத் அனராக்கணமராணம் மே அஸ் தமவுபுதர்மாஸ் மயி சே மயிசா குரு சிஷிய சம்வாத ரூபமாக உபனிஷத் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணியது ஆத்மா பிரம்மம் என்றும் உபதேசம் செய்தார் ஆத்மாவுக்கு அந்நியமாக பிரம்மம் இல்லை பிரம்மம் அறியப்படு பொருள் இல்லை நான் பிரம்மத்தை அறிஞ்சு பிரம்மத்தை பக்தி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் மனப்பக்குவத்துக்காகத்தான் ஆக அறியப்படுறதாக இருந்தால் அது ஆத்மாவாக இருக்க முடியாது அனாத்மாவாகத்தான் இருக்க முடியும் மனிதர்களே நம்ம அறியிறோம் இப்போ என்னை விட ஒருத்தர் பெருசாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரை நான் அறியறேன் அவர் எனக்கு மேலானவரா இருக்கார் ஒரு குருக்கிட்டே நான் போய் படிக்கிறேன் குரு என்னை பெரியவர் நான் வந்து அவராகிட முடியாது அவர் நானாக முடியாது அந்த மாதிரி விஷயம் இல்லை இது இப்போ பகவான் எப்படி உலகத்தில் வந்து ஒரு உயர்ந்த மனிதன் அதாவது பண்பிலும் அறிவிலும் உயர்ந்த மனிதன் ஒருத்தன் இருக்கான் பண்பிலும் அறிவிலும் தாழ்ந்த மனிதன் ஒருத்தன் இருக்கான் பண்பிலும் அறிவிலும் தாழ்ந்த மனிதன் பண்பிலும் அறிவிலும் உயர்ந்த மனிதனும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் முடியாது அதில் சந்தேகம் கிடையாது பண்பும் அறிவும் எதை சார்ந்திருக்குன்னா அந்த உடலை சார்ந்திருக்கு உடலையும் உள்ளத்தையும் சார்ந்து பண்பும் அறிவும் இருக்கிறது ஆக பண்பு அறிவில் தாரதமியம் ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கிற உபாதியில் அதில் தாரத்தமியம் இருக்குது பண்புலையும் அறிவிலையும் தாரதமியம் இருக்கு எனக்கும் அவருக்கும் தாரதமியம் இருக்கு அதே மாதிரி பகவான் அப்படின்னு எல்லாருக்கும் மேலே அவருக்கு இருக்கார் அவர் சர்வஜன் சர்வசக்திமானாக இருக்கார் அப்போ எல்லா ஜீவர் எல்லாருமே உடம்போடு இருக்கக்கூடியவங்களும் நிறைய தாரத்தமியங்கள் இருக்குது பகவான்கிட்ட நம்ம தாரதமியம் சொல்ல மாட்டோம் அங்கே போனால் அங்கே என்னதுன்னா சிவன் விஷ்ணுன்னு வந்துடுத்துன்னா சிவபக்தன் வந்து சிவன் தான் உயர்ந்ததுமான் விஷ்ணு வந்து தாழ்ந்தவர்மாம் விஷ்ணு பக்தன் கிட்ட விஷ்ணு உயர்ந்தவர் சொல்லுவான் அது எப்படி சொல்கிறாங்க எந்த ஆங்கிளில் சொல்லுகிறார்கள் விஷ்ணுவினுடைய குணங்களை வைத்துக்கொண்டு விஷ்ணுவினுடைய அவதார மகிமையை வச்சு சொல்கிறது உங்கள் விஷ்ணு வந்து எத்தனை தரம் தாய் வயிற்றுலாம் பிறந்தார் எங்கள் சிவபெருமான் பிறப்பிலி கிரவாயாக்கை பெரியோன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த சண்டை ஓயிறதே இல்லை அப்போ ஒரு சைவன் வைஷ்ணவன்லாம் வந்து அந்த ரூபேதத்தில் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இல்லை தத்வார்த்தமாக பார்க்குறாங்களா அதெல்லாம் நிறைய பார்க்கலை அதெல்லாம் உள்ளே போனால் நிறைய இருக்கும் குண திருஷ்டியில் பார்க்குறாங்களா ஆனால் எல்லா விதிலையுமே என்னென்னா முதல் உபாசகன் சைவத்தில் வந்து முதல் பக்தர் யார் தெரியுமோ விஷ்ணு முதல் பக்தர் அவர்தான் அது மாத்திரம் இல்லை இன்னும் நிறைய சூக்மங்கள் இருக்குது ஆகமப்படி பார்த்தோம்னா இப்படிலாம் பேசலாம் சிவனை உயர்த்தி சொல்கிறதுக்காக பேசலாம் அந்த ஆகம சாஸ்திர சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ரிச்சுவல்னு வந்துவிட்டால் பிரம்மா விஷ்ணு இல்லாமல் சிவனுக்கு எந்த கர்மாவும் கிடையாது அந்த சிவபெருமானுக்கு வந்து சக்தியை கொண்டு போய் கொடுக்குறதே வந்து பிரம்ம அம்சம் விஷ்ணு அம்சம் ருத்ரம்சம் சேர்த்து தான் போகிறாங்க அது இல்லாதிக்கு கிடையாது சாத்திகம் ராஜசம் தாமசம் அப்படின்னு சொல்லி அதை அது அதை பேசுறது இதெல்லாம் இருக்கட்டும் பகவானை வந்து மனுஷனுக்கும் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் தாரதமியன்னு சொல்லலாம் ஆனால் ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரனுக்கும் தாரதமியம் சொல்லணும்னா ஈஸ்வரன் அனந்தமாக இடணும் ஈஸ்வரன் அநேகமாக இருக்கணும் ஈஸ்வரன் அநேகமாக இருந்தால் தான் ஈஸ்வரன் இல்லை தாரதமியம் சொல்ல முடியும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது இந்த உபனிஷத்தை என்ன பண்ணுறது ஆத்மா பிரம்மம்னு உபதேசம் பண்ணுறது இப்போ ஆத்மா பிரம்மம்னு உபதேசம் பண்ணுற போது நம்ம அதுக்கு முன்னால் நம்முடைய சம்ஸ்காரம் என்ன பிரம்மம் வந்து ஆத்ம வதிருப்தம் எனக்கு வேறானவர் தான் பிரம்மன் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் பாடம் வேத உபதேசம் வேத உபாசனா பாகத்தினுடைய உபதேசம்லாம் அதுதான் அந்த பகவானை முன்னிட்டு கொண்டு பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் இதம் கர்ம கரிஷியே பரமேஸ்வர பிரீத்தியர்த்தமாக தான் இதம் உபாசனம் கரிஷியே சரி இதம் ஜபம் கரிஷ்யே இந்த ஜபத்தை பண்ணுறேன் இந்த பூஜையை பண்ணுறேன் இந்த கர்மாவை பண்ணுறேன் யாருக்காக பண்ணுறேன் எனக்காக பண்ணுறேன் எனக்கு எதுக்காக நான் பண்ணுறேன் கர்மான்னா எனக்கு நான் கர்மா பண்ணுறேன்னா நான் வந்து எனக்கு வந்து அர்த்தம் வேணும் காமம் வேணும் தர்மம் வேணும் புண்ணியம் வேணும் அதுக்காக பண்ணுறேன் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்தால் எனக்கு சித்த சுத்திக்காக காயேன மனசா புத்தியா கேவலர் இந்திரியைரப்போகின கர்ம குருவந்தி சங்கம் தியவா ஆத்மசுத்தே இந்த இடத்துல ஆத்மாவுக்கு சுத்தமாக அந்தகரணத்துக்கு சுத்தமா ஆத்மாங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது சில இடங்கள் ஆத்மாங்கிறது உடம்பையே குறிக்கும் சில இடங்கள் ஆத்மாங்கிறது மனசை குறிக்கும் சில இடங்கள் ஆத்மாங்கிறது ஜீவனை குறிக்கும் சில இடங்கள் ஆத்மாங்கிறது பிரம்மனை குறிக்கும் மெய்ப்பொருளை குறிக்கும் ஆத்மசே ச்சாப்னோத்தை எச்சாத்தி விஷய சந்ததோ தி கீர்த்தியே ஆத்மப்க்கு லக்ஷணம் நிர்வச்சனம் சொல்லுவோம் எது எல்லாவற்றையும் வியாபிக்கிறதோ எது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறதோ எது எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதோ எது எப்பொழுதும் இருக்கிறதோ அதற்கு ஆத்மா என்று பெயர் எச்ச ஆப்னோத்தி எது ஆதத்தே எச்சாத்தி விஷயா நிக யச்சாசிய சந்ததோ பாவா தஸ்மாத் ஆத்மேதி கீர்த்தியதே ஆத்மசப்தம் வந்து உடம்புலையும் மனசுலையும் ஜீவன்லையும் சொல்கிறது உபச்சாரம் வாஸ்தவமான ஆத்மா சைத்தன்யந்தான் இப்போது இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ பகவான் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தைங்கிறது கடைசி பாடம் பிரம்மன் நீ நீதான் அது நீதா அது அதுதான் பிரம்மம் அந்த பிரம்மன் நீதான் நீ பூஜை பண்ணப்படுற வஸ்துவாக பிரம்மம் இல்லை நீ பூஜிக்கக்கூடியதாக பிரம்மம் இல்லை அந்த பிரம்மத்துக்காக பூஜை பண்ணி ஆகம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நீயும் அதுவும் ஒன்று சைத்தன்ய திருஷ்டியாக ஏக்கமேவ அத்விதீயம் அது புரிஞ்சு போச்சு இப்போ இதை ஞாயம் வச்சுக்கணும் திரும்ப திரும்ப ஏன்னா அப்போ இப்போ வந்து என்னை விட பிரிசையாக இருக்கிறவர் நான் அவரை விட அல்பமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கும் எது ஆதாரமோ அதுதான் எனக்கும் ஆதாரம் இப்போ அப்படி தான் பாடம் இங்கே தான் நடக்கிறது என்ன பாடன்னு கேட்டால் இந்த உடம்பில் எந்த தத்துவத்தை நாம் பார்க்குறோம் ஆத்ம தத்துவம் சைத்தன்ய தத்துவம் இப்போ ஈஸ்வரனுக்கும் சைத்தன்யம் இருக்கா இல்லையா அப்போ ஈஸ்வர சைத்தன்யம் ஜீவச்சைத்தன்யம் ஜீவஜீவ சைத்தன்யம் ஒரு ஜீவனுடைய சைத்தன்யம் இன்னொரு ஜீவனுடைய சைத்தன்யம் அனந்த ஜீவர்களுடைய சைத்தன்யமும் ஈஸ்வர சைத்தன்யமும் பின்ன பின்ன சைத்தன்யம் கிடையாது சைத்தன்யம் ஏக்கமேவ அனந்தம் சத்யம் அனந்தம் ஞானம் பிரம்மாங்கிறது வேதம் அனந்தம் ஞானம்னு சொன்னால் சைத்தன்யத்தில் வந்து பேதம் இல்லையு அர்த்தம் அந்தம் கிடையாது பிரிவு கிடையாது ஆகையினால ஈஸ்வரனுடைய சைத்தன்யமும் ஜீவனுடைய சைத்தன்யம் ஒன்று தான் ஈஸ்வரனுடைய உபாதி வேற அவரை சர்வஜத்வாதி உபாதி இது ரொம்ப முக்கியம் உபாதிங்கிறது வேறே உபகிதம் இப்போ வந்து குடம் உதாரணம் சொன்னேன் இல்லையா பெரிய தங்க குடம் வைரம் வைடூரியம் எல்லாம் பதிச்சுருக்கு அதுக்குள்ளேயும் கலசம் வைக்கிறாங்க அது மேலே கலசம் இருக்குது யாகசாலையில் மேலே அதுக்கு பிராதியமாக இருக்குது இங்கே மூலையினும் இன்னொரு கலசம் இருக்குது மண் பாத்திரத்தில் அதுலேயும் ஜலம் இருக்குது அதுலேயும் ஏதோ ஒரு தேவத்தை உட்கார்ந்துருக்கு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய குடத்துலேயும் அது அஞ்சு லிட்ரோ ஏழு லிட்ரோ ஆறு லிட்ரோ பிடிக்கிற குடம் அதுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது இதுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது இது அல்பட்டாசம் அது வந்து என்னது கொஞ்சம் வந்து மகாகட்டாக ஆனால் மகாகாசம் வந்து ரெண்டுலேயும் சாமியம் அதுதான் புரிஞ்சுக்கணும் மகாகாஷம்னா என்ன கட்டட அந்த கொடத்துக்கு வெளியில் இருக்கிற ஆகாசத்துக்கு பேர் மகாகாசம்னு பேர் ஆதிசங்கர் இதை தான் உதாரணமாக சொல்கிறார் அதாவது கட்டா காஷா மடா காஷா மகா காஷா மகாகாஷ கட்டாகாசம்னா என்ன குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் மடாகாஷான்னா என்ன அர்த்தம் இந்த ஆஹாலில் இருக்கிற ஸ்பேஸ் மகாகாஷான்னு கட்டிடத்துக்கு வெளியில் இருக்கிற ஸ்பேஸ் கட்டிடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸு சரிமா சேராக சரி மகாகாசத்தில் தான் கட்டாகாசமும் மடாகாசமும் இருக்குது கட்டம் மடம்ங்கிறதெல்லாம் உபாதி உபாதி இப்போ இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் காரியகரண சங்காத்த என்னோடய காரியக்கரன் இந்த இந்த இங்கே ஒரு காரியக்கரண சங்காத்தம் இருக்குது இன்னொரு காரியக்கரண சங்காத்தம் இருக்குது அதனால தான் கிருஷ்ணர் கீதையில் சொன்னார் நல்லா சாஸ்திரம் படிச்சிருக்கிற பிராமணன் அடக்கமாக இருக்கிற பிராமணன் பசுமாடு அப்புறம் யானை அப்புறம் நாய் நாய சமைச்சு சாப்பிட்ற சண்டாடம் எல்லாரும் ஒன்றுதான்னு சொல்கிறது வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாக்கேச்ச பண்டித்தாக சமதர்ஷினா விவகாரத்தில் இல்லை இந்த இடத்துல தான் ஆதிசங்கர் நிறைய விசாரம்லாம் பண்ணுறார் அதுக்கெல்லாம் நிறைய தர்மசாஸ்திரங்களைலாம் கொண்டு வர்றார் தர்மசாஸ்திர திருஷ்டியில் சொல்லப்படாது தர்மசாஸ்திரமெல்லாம் உபாதி திருஷ்டியில் தான் பேசும் வேதாந்த சாஸ்திரம் வந்து உபாதியை பற்றி பேசாது உபாதியை இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றிலாம் பேசாது தர்மசாஸ்திரம் கர்மகாண்டம் உபாசனா காண்டம் தான் உபாதியை இம்ப்ரூவ் பண்ணுறது ஆப்ஜெக்ட் சென்ஸ் ப்ரெஷரை இம்ப்ரூவ் பண்ணுறது விஷய சுகத்தை கூட்டுறது குறைக்கிறது கூட்டுறது விஷய சுகத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது துக்கத்தை குறைக்கிறது அதெல்லாம் பேசுறது கர்மகாண்டம் ஞான காண்டம் என்னென்னா எல்லாத்துலேயும் இருக்கிற சாமியத்தை சொல்லுது சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் நான் ஒரு வகுப்பில் சொன்னேன்னா ஞாபகம் இல்லை இப்போ இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் டோட்டல் கான்ஷியஸ்னஸ் அப்படி ஒன்று சொல்கிறது உண்டு அதாவது சமஷ்டி சைத்தன்யம் வஷ்டி சைத்தன்யம் சமஷ்டி சைத்தன்யத்தை தான் ஈஸ்வரன்னு சொல்கிறது ஒரு சம்பிரதாயம் இருக்குது பெரும்பாலும் அதிகம் சொல்கிறது அதாவது எனக்கு முன்னால் நான் உலகத்தை பார்க்குறேன் நான் இருக்கேன் உலகம் இருக்கு இப்போ எனக்கு எது காரணம் உலகத்துக்கு எது காரணம் உலகத்துக்கு மூல காரணம் எது உலகத்துக்குள்ளதான் இந்த உடம்பும் இருக்குது ஆனால் எனக்கு என்னென்னா நான் வேறே உலகம் வேறேங்கிற எண்ணம் இருக்குது அதை ஏற்றுக்கிறோம் முதல்ல ஆக ஈஸ்வரனுங்கிறது எங்கே இருக்குன்னா நான் அனுபவிக்கிற பிரபஞ்சம்தான் ஈஸ்வரன் ஏன்னா ஜெகத் காரணம் ஜாரணம் பிரம்ம ஜக்தாரணம் எப்படிப்பட்டது பிரம்மண பிரம்மனுக்கு லட்சணம் சொல்கிற போது ஜென்மாத்தியசே எதான்னு தான் சொல்கிறோம் ஆஹ எதோ வா இமாத்தி ஜாயன் ஏனாத்தன ஜீவந்தி எத்ரய்திசம்விசந்தி தது விஜிஞ்ஞாசஸ்வ திரமேதி அதுதான் பிரம்மன்னு சொல்கிறோம் ஜகத் காரணந்தான் பிரம்மன் குரோம் காரணம் வந்து காரியத்துக்கு வேறையாக இருக்கா ஜகத்காரணம் பிரம்மன்னா நமக்கு அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் அதாவது இந்த ஜெகத் காரணம்னு சொன்னால் எப்படிப்பட்ட காரணம்னு உடனே கேள்வி வருது அவர் உபாதான காரணமாக நிமித்த காரணமாக அப்படின்னு கேள்வி வருது அப்படி பார்க்குற போது அவர் தான் அபின்ன நிமித்தோபாதான காரணம்னு சொல்கிறோம் நான் ரொம்ப டீட்டெயிலாக போகலை ஏற்கனவே பல உபனிஷத்துகளில் படித்ததை வச்சுன்னு சொல் படித்தது ஞாபகம் உங்களுக்குலாம் இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அவர் அபின்ன நிமித்தோபாதான காரணா ஈஸ்வரகா அப்பன்னா இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குதுன்னா ஈஸ்வரந்தான் இருக்கார் ஈஸ்வரன் தான் பிரபஞ்சமாக இருக்கார் புருஷய வேதகம் சர்வம் எப்படி மண்ணு தான் குடமாக தெரிகிறதோ அப்படி பிரம்மந்தான் ஜகத்தாக தெரிகிறது இப்படி தான் நம்ம படிக்கிறோம் ஆஹா ஈஸ்வரன் எங்கேயோ ஒரு தனியாக ஒரு வைக்குண்டமோ க கோலோக கைலாச பருவத்தமோ எங்கேயோ ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸில் பர்டிகுலர் ஃபார்மில் பர்டிகுலர் டயத்தில் அவைலபிள்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காணப்படும் நீங்கள் கைலாசத்துக்கு போனால் அவர் எப்போ வருவார் அப்போ தான் வருவார் அந்த சினிமாலையெல்லாம் காட்டுவோம் அந்த கைலாச பருவதத்தை வரண கைலாசத்தை காட்டுற போது நீங்கள்லாம் உங்களுக்கு சினிமா பார்த்துருப்பீங்க ஞாபகம் கைலாசத்தை காட்டணுமே எப்படி காட்டுறதுன்னா பூத கணங்கள் ரிஷிகணங்கள் எல்லாம் வந்து மந்தளை அடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு ஒரு பக்கம் வேதம் சொல்கிறது இத்தனை கணங்கள்லாம் சேர்ந்து கைலாச பருவதத்தில் எல்லாம் ஒன்று பார்வதி வேறு பூஜை பண்ணுவோம் ஈசன் அடி போற்றி அது இப்படி காமிப்பான் அப்படி காமிப்பான் திரும்ப திரும்ப காமிப்பான் அப்போ உடனே நான் திடீர்னு ஒரு சத்தம் வரும் திடீர்னு பார்த்தா பீட்டத்தில் உட்காந்துருப்பார் சிவன் அனுகிரம் அது அந்த மாதிரி பார்த்து பார்த்து நமக்கு அப்படி சம்ஸ்காரம் நல்லா தான் இருக்குது அப்போ ஈஸ்வரன் பிரம்மன் சாஸ்திர திருஷ்டியில் படி பார்க்குறோம் இப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட வடிவத்தில் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பக்தனுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தரிசனம் தருவார்னா அதெல்லாம் பால பாடம் ஏதோ அது புராண பாடம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் இருக்குது இங்கே சாஸ்திரத்துக்குள்ளே நுழைஞ்சால் அப்படிலாம் கிடையாது ஆஹா பிரம்ம ஜெகத்காரணம்னு சொன்னால் ஜகத்தில் இருக்கிறதுலாம் என்னதுன்னா பிரம்மனை தவிர வேறு கிடையாது ஆகினால ஏதோ ஜ எங்கேயோ இடத்துல பிரம்மம் இருக்கு இல்லை இது சகுண பிரம்மன் வந்து ரெண்டு முன்னாடி வகுப்பு முன்னாடி சொன்னேன் இல்லையா நிஷ்கலம் பூஜார்த்தம் சகலம் பவேத் நிஷ்கலமான வஸ்து சகலமாக பூஜை அனுகிரகத்துக்காக வேண்டி கற்பிக்கப்படுறது ந தேவோ வித்தியதே காஷ்டே ந பாஷாணே நிருண்மையே பாவேகி வித்தத்தை தஸ்மாத் பாவோ ஹி தெய்வத்தம் கடவுள் வந்து கட்டையிலையோ கல்லுலையோ மண்ணுலையோ இல்லைங்கிறது ந தேவோ வித்தியத்தை காஷ்டே கட்டையில் இல்லை ந பாஷாணே கல்லில் இல்லை ந மருண்மையே மண்ணில் இல்லை பாவேஹி வித்தியதே தேவஹா தேவன்கிரவன் பாவத்தில் இருக்கான் அஸ்மி பிம்பே தியாயாமி அப்படின்னா வந்துவிடுறது அஸ்மின் பிம்பே ஏனம் தேவம் தியாயாமி வந்துவிட்டார் விநாயகர் வந்துவிட்டார் சுப்பிரமணியர் வந்துவிட்டார் அப்புறம் வந்து வேணும்னா யதாஸ்தானம் பிரதிஷ்டாபியாமே போயிட்டு வானா வான்னா வரார் போறார்னா போறாருனா அப்படிப்பட்டவராவர் சர்வ வியாபியாச்சே அது பூஜா அர்த்தம் கல்பிதம் பக்தி அர்த்தம் கல்பிதம் சித்தசுத்தி அர்த்தம் கல்பித்தம் மனசை சுத்தம் பண்ணுறதுக்காகவோ இல்லை வேணுங்கிறதெல்லாம் கேட்குறதுக்காகவோ அர்த்தார்த்தி பிராப்னுயாத் அர்த்தம் காமான் அவாப்னுயாத் என்ன வேணுமோ பகவான்ட்ட அது கேட்குறான் இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா கடைசியாக உபநிஷத்தை பார்க்கறபோது நீ பிரம்ம நீ தான் அது நீ பிரம்மம்னு சொல்லியாச்சு அது மாத்திரம் அது சொன்னால் போகிற அடுத்தது லைனில் என்ன சொல்லிட்டாருனா நீ பூஜை பண்ணப்படுற வஸ்துவாக பிரம்மம் இல்லை அப்படின்னு விட்டார் வாஸ்தவமாக சொல்கிறேன் பூஜிக்கப்படுற பொருளாக பிரம்மம் இல்லை அது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு லெவலில் என்ன பண்ணணும்னா பூஜக்கா பூஜ்யா பூஜா சத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் மண்ணுனால் பிள்ளையார பிடிச்சி அழகாக பூஜை பண்ணிட்டு மண்ணை கரைச்சி விட்றோம் பிள்ளையார கரைச்சி விட்றோம் கரைக்கிறது முக்கியம் பிடிச்சி பிள்ளையாரை பிடிக்கிறதும் முக்கியம் பிள்ளையாரை பூஜை பண்ணுறதும் முக்கியம் பூஜை முடித்ததுக்கப்புறம் பிள்ளையார கரைச்சு விட்றதும் முக்கியம் இதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ யாகசாலையை பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணினா கூட யாகசாலையை நெருப்பு வச்சு கொடுத்திருவான் கடைசியில் எவ்வளோ பெரிய யாகங்கள் பண்ணால் இப்போ ரிமூவ் பண்ணிவிடும் நம்ம சிஸ்டமே இப்படி தான் இருக்கு நீ என்ன என்ன சொல்கிறது என்டர் க்ரோ கம் அவுட் உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை உன்னுடைய தன்னுணர்வை பண்படுத்து பிறகு தன்னுணர்விலிருந்து வெளிவருவாயாக தன்னுணர்வை புரிந்துகொள் தன்னுணர்வை பண்படுத்து பிறகு தன்னுணர்விலிருந்து வெளிவருவாயாக அப்போது பிரம்மன் நீ உபாசிக்கப்படுறதாக பிரம்மம் இல்லைன்னு சொல்கிறதுனால கிடையாது அது புரிஞ்சுக்கணும் அதில் அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் சரி நான் அல்பமானவனாக இருந்தாலும் சரி பெரியவன் சின்னவன்கிறது உபாதி பேதத்தில் தான் உபகித பேதத்தில் இல்லை தங்கக் குடமாக இருந்தாலும் வைரக்கூடமாக இருந்தாலும் மண்ணுக்குடமாக இருந்தாலும் குடத்தில் தான் பேதமே தவிர உள்ளுக்குள்ள இருக்கிற இடவெளியில் பேதம் கிடையாது அது மாதிரி ஈஸ்வரன் எவ்வளோ பெரிய மகா சர்வஜனாக இருந்தாலும் நாம் மகாமகா அல்பமானவனாக இருந்தாலும் இந்த உபாதி உடம்பு மனசில் தான் பேதமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிற அதை இவை அனைத்தையும் வியாபித்திருக்கிற சுத்த சைதன்யத்தில் பேதமில்லை ஈஸ்வரனுக்கும் ஆதாரம் சுத்த சைத்தன்யம் ஜீவனுக்கும் ஆதாரம் சுத்த சைத்தன்யம் ஆகையினால ஈஸ்வரஜீவன்கிறது என்ன சொல்கிறது கல்பித்தம் பிரம்மைவாஹமிதம் ஜகச்சம் சின்மாத்திர விஸ்தரித்தம் சர்வம் சைத்தவி திரிணையா சேஷம் மயா கல்பித்தம் மனிஷா பஞ்சகத்தில் ஆதிசங்கரர் சொல்கிறார் இந்த பிரம்மைவாஹமிதம் அகம் பிரம்மைவ இதம் சகலம் ஜகத்து சின்மாத்திர விஸ்தரித்தம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் இந்த சைத்தன்யத்துலேருந்து மாயா கல்பித்தம் சின்மாத்திர விஸ்தாரித்தம் சர்வஞ்ச ஏதத்து அவித்யா திரிகுணையா திரிகுணையா அவித்யா சின்மாத்திர விஸ்தாரிதம் இந்த சைத்தன்யத்தினால் மாத் சைத்தன்யம் மாத்திரம்தான் இருக்குது இதெல்லாம் வந்து திரிகுணையா அவித்யா விஸ்தாரிதம் பிரம்மைவாகம் அப்படி பிரிச்சு பிரித்து படிக்கணும் பிரம்மைவாகம் இதம் ஜகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம் அதுலேயே அந்த லைன் சர்வம் செய்தது அவித்யா திரிகுணையா விஸ்தாரிதம் சேஷம் மயா கற்பித்தம் அந்த ஈஸ்வரன் என்னால் கற்பிக்கப்பட்டவர் மயா மயான்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா சைத்தன்யஸ்வரூபமான என்னிடத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தினால் கற்பிக்கப்பட்டோர்னு அர்த்தம் மயா கல்பித்தம் இத்தம் எஸ்ய திருடாமதி யாருக்கு இந்த உறுதியான புத்தி இருக்கோ நித்தியே பரே நிர்மலே அந்த மேலான வஸ்து இதெல்லாம் நிறைய நான் ஒன்று அர்த்தம் சொன்னால் டைம் ஆகிடும் நித்தியே பரே நிர்மலே சாண்டாலோஸ்து குருரித் தேஷா மனீஷா மமா சண்டாளனுக்கு இந்த ஜானம் இருந்தாலும் பிராமணனுக்கு இந்த ஜானம் இருந்தாலும் அவன்தான் பெரியவன் இந்த ஜானம் யாருக்கு இருக்கோ அவன்தான் பெரியவன் சண்டாளனுக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது பிராமணனுக்கும் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் உயர்ந்தவனுங்கிறது உடம்பு மனசில் தான் ஆத்மதிஷ்டியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அதனால்தான் தர்மசாஸ்திரத்தில் தான் இந்த விவகாரம் எல்லாம் உயர்வு தாழ்வு எல்லாம் தர்மசாஸ்திர விவகாரங்கள் அதனால் நம்ம எப்போவுமே தர்மசாஸ்திரத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படி உபயோகப்படுத்தணும் பிரம்மசாஸ்திரத்தை மறக்காமல் தர்மசாஸ்திரத்தை உபயோகப்படுத்தணும் தர்மசாஸ்திரத்தை உபயோகப்படுத்துகிறதுடைய நோக்கம் பிரம்மசாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மசாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கலேன்னா தர்மசாஸ்திரம் பூர்ணமாகாது இன்கம்ப்ளீட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல வேறு ஒன்று சொன்னேன் துவைத்த பக்தி பண்ணலைன்னா அத்வைத பக்தி பண்ண முடியாது அத்வைத பக்தின்னா அத்வைத ஜானம் துவைத்த பக்தி பண்ணலைன்னா அத்வைத பக்தி பண்ண முடியாது அத்வைத்த பக்தி பண்ணலேன்னா துவைத்த பக்தி பூர்ணமாகாது அதனால தான் நம்ம அத்வைத பக்தியையும் துவைத பக்தியையும் அழகாக புரிஞ்சுன்னு சொல்கிறோம் ஆஹ அகம் பிரஸ்மி நான் மாத்திரமா பிர நான் யார் ஆற பார்த்தாலும் உபாதியோட பார்ப்பேன்னா உபகிதத் உபாதிக்கு உபகிதம்னா என்ன இருந்தோம்னா ஸ்பேஸ் மருதுரா நிறைய சொற்கள்னா உப் உபயோகப்படுத்துகிறேன் குடம் வந்து உபாதி ஆகாஷம் வந்து உபகிதம் உபகிதம் ஆகாஷம் அபேதம் குடங்கள் பேதம் குடங்களில் தாரதமியம் இருக்குது கொடத்துக்கு பிறப்பு இறப்பு இருக்குது மாற்றங்கள் இருக்குது ஆகாஷத்துக்கு கிடையாது இது எக்ஸாம்பிள் ஆனால் இந்த ஆகாசம்னே நினச்சிக்காய்ங்க இந்த ஆகாஷம் ஜடாக்காஷம் இது இந்த ஆகாசம் நம்ம இந்திரியங்களுக்கு விஷயம் உங்களுக்கு எனக்கும் இடையில் இருக்கிற கேப் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் அது ஆனால் அது ஆப்ஜெக்ட் இல்லை அதுதான் சிதாகாசம் சிதாகாசங்கிறது வேறும் இல்லை இன்னொரு பேர் சிதாகாசம் டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்னதுன்னா சிதம்பரம் சிதம்பரம் தான் டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் மற்ற டெம்பிள்னா கான்ஷியஸ்னஸ் இல்லையா அதுக்கு பிராதானியம் கொடுத்து வச்சிருக்கோம் அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னா அந்த ஜடாகாசத்தியான ஜடாகாசத்தை பார்க்குற போது சிதாகாசம் இல்லைன்னா ஜடாகாசம் இல்லைன்னு புரியணும் இல்லாட்டி அந்த தரிசனம் பண்ணுறது வெறும் ஜடாகாசந்தான் ஜடாகாசத்தை சும்மா இப்படி அறஹாரான்னு போட்டுண்டா ஞானம் இல்லாமல் போட்டுன்னா என்ன பண்ணுறது ஏதோ புண்ணியம் கிடைக்கும் ஞானம் வந்ததுன்னா என்னென்னா சிதாகாசம் இல்லாமல் சிதம்பரம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது சிதம்பரம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது அது குறிப்பிட்ட காலத்தில் சிதம்பர ரகசிய தரிசனம்னா ரகசியமே இல்லை அது ரகசியம் மாதிரி ரகசியம் இவ ரகசியம் ஏன்னால் நம்ம பராக்கு பார்த்துட்டு இருக்கிறதுனா அது தெரியுது நம்ம பராக்கு பார்க்குறதை நிறுத்தினா தெரிஞ்சு போயிடும் அது ரகசியமே இல்லை அது இல்லைன்னா எந்த ரகசியமும் புரியாது ரகசியம் இவ ரகசியம் நது வஸ்துதா ரகசியம் அப்புறம் சிதம்பர ரகசியம்னு ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குது ஏன் வச்சுக்கோங்க சிதம்பர ரகசியம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது அந்த சிதம்பர ரகசிய சாஸ்திரப்படி தான் சில விஷயங்கள் அங்கே தத்துவங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக ஒரு பிளேஸ் வச்சுருக்கு அங்கே போனால் அதை வந்து அதை பற்றியே தியானம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கு ஆஹா அதுலேயெல்லாம் நமக்கு வந்து எதுக்கு இது சொல்கிறேன்னா உபாதி உபஹிதம் இனிமேல் இந்த இந்த பாடங்கள் நடந்ததுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு தான் முதலந்தே உன் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸ்ரோத்ரஸ்ரோத்திரம் மனசோ மனஹா எத் வாசோக வாச்சம் சபு பிராணசிய பிராணா சக்ஷுட சக்ஷு என்ன அர்த்தம் பார்த்தோம் மறந்து போயிருக்கோம் அதிமுச்சியங்கிற ஷப்தத்துக்கு அர்த்தம் என்ன பார்த்தோன்னு கேட்டால் அதிமுச்சிய சொன்னால் இந்த உபாதியில் நான்கிற எண்ணத்தை விட்டுரோத்ரம் ஸ்ரோத்திரம் மனசு இதுலெல்லாம் ஆத்ம புத்தியை விட்டு விட்டு இதெல்லாம் நான் தான் இதுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அது என் மேலே கற்பிக்கப்பட்டிருக்கு ஐ ஹாவ் இயர்ஸ் ஐ ஹாவ் மைண்ட் பட் ஐஹம் நாட் மைண்ட் டோன்ட் மைண்ட் எதை மைண்ட் டோண்ட் மைண்டு பாடத்தை இல்லை மைண்ட மைண்ட் பண்ணாதே மனசை நீ பொருட்படுத்தாதே இதுதான் பாடம் ஆக இது திரும்ப திரும்ப எத்தனை தடவை சொல்லியிருக்கு பாருங்க இதுதான் அபியாசம்னு பேர் இப்போ அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது மொத்தம் ஒன் அஞ்ச் அஞ்சு ஆறு ஏழு மூணு எட்டு இது அஞ்சு தடவை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கு ததேவ பிரம்மத்வம் வித்தினேதம் எதிதம் உபாசத்தே ததேவ பிரம் ஹுவம் வித் தினேதம் எதிதம் உபாசதே அஞ்சு தடவை ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு பேர் அபியாச வாக்கியம்னு பேர் சாஸ்திரத்தில் அபியாசம்னா என்ன தெரியுமோ அபியாசம் வந்து சாஸ்திரத்தினுடைய பரம தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணுறத்துக்கு ஒரு விஷயம் ஒரு முக்கியமானது தொடக்கத்தில் என்ன சொல்லியிருக்கு முடிக்கிறபோது என்ன சொல்லியிருக்கு எடையில் என்ன சொல்லியிருக்கு எந்த ஒரு கருத்து திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறதோ அந்த கருத்துத்தான் அந்த நூலின் மையக்கருத்து எந்த ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறதோ அந்த அபியாச வாக்கியம்னு பேர் இதுக்கு உபக்கிரமோபசம்ஹாரவு அபியாசோபூர்வதாபலம் அர்த்தவாதோபபபபபபபபபபபபபபபபபபபபபத்திச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே தாற்பய நிர்ணயம் பண்ணணும்னா அதுக்கு சில குளுஸ் எல்லாம் இருக்கு இந்த இவ்வளோ பெரிய பகவத்கீதை புஸ்தகம் இருக்கு அந்த புஸ்தகத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா என்னென்னு கேட்டா ஆத்மாவுக்கு சோகம் கிடையாது ஆத்மா பிரம்மன் அதுதான் கஷேத்திரன் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத ஆக ஆத்மாவை தெரிஞ்சுட்டு ஆத்மாவை பிரம்மமாக தெரிஞ்சுண்டு துக்கத்தை விடணுங்கிறதான் பகவத்கீதையினுடைய பரமதாத்மரே அர்ஜுனன் துக்கத்தோடு இருக்கான் அதுக்கு பகவான் சொல்கிறார் ஆத்மாவை பிரம்மமாக தெரிந்து கொண்டு துன்பத்தை விட்டுவிடு ஆக இந்த தன்னுணர்வை தூக்கி எரியர் தான் இது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது இதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் நான் பல தடவை பல கோணங்களில் இதெல்லாம் சொல்லியாச்சு ஆக இனி இனி அடுத்த கண்டத்தை படிக்க ஆரம்பிச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ணுற அதாவது இந்த கம்யூனிகேஷன் சரியாக நடந்துதா இல்லையா அப்படின்னு ஆசிரியருக்கு அதை சரி பண்ணிக்க பார்க்குற நம்ம சரியாக சொல்லி கொடுத்தோமா இவன் சரியாக புரிஞ்சுணுட்டானா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது பேர் சாஸ்திரத்தில் ஆச்சாரிய பிரத்யேயா சிஷ்ய பிரத்யேயா ரெண்டு பேர் உட்காந்து ஒரு பாடம் குரு சொல்லித்தர்றார் சிஷியன் பாடம் கேட்குறான் அவர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இவனுக்கு சரியாக புரிஞ்சுருக்கா அதுவும் இது வந்து எப்படிப்பட்ட பாடம் அது இப்போ ராமரை வர்ணிக்கிறோன்னு வச்சுக்கோன் ராமரை வந்து அழகாக வர்ணனை பண்ணுறேன் ராமருடைய என்னது ஒரு ரூபத்தை வர்ணிக்கிறேன்னு வச்சுக்கோம் ஸ்ரீராஹவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதி ரகுகுலான்மய ரத்னதீபம் இதாக பரவாயில்ல ஆஜானுபாகும் அரவிந்த ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி இது டிஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப சுலபம் அதை வந்து சொல்லிவிடலாம் இது கண்ணுக்கு தெரியாது அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அகோத்திரம் அஷப்தம், அஸ்பரிசம் அருபம், அரசம் அப்படின்னா என்ன கம்யூனிகேட் பண்ணுறது அது காதுக்கு காது அது கண்ணுக்கு கண்ணு இது என்ன கிருஷ்ணரை அழகாக வர்ணனை பண்ணலாம் கிருஷ்ணரைப்படுத்தி சொன்னால் அது நிறைய பேர் ஆனந்தமாக கேட்டுட்டு இருப்பாங்க இமோஷனலாக இருக்கும் உணர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப சௌரியமாக இருக்கும் கஸ்தூரி திலக்கம் லலாட்ட பலகை பக்ஸ்தலே க नासाग्रे நாசாகிரே நவமௌக்கம் புத்தம் புதுசு புல்லாக்காம் மூக்கில் நவமௌக்திம் கரத்தலே வேணும் கரே கங்கணம் கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனஞ்ச கலயம் நல்ல சந்தனமெல்லாம் பூசின்னு இருக்கார் கண்டேச்ச முக்தாவளி கழுத்தில் அழகாக முத்துமலை போட்டுருக்கார் கோபஸ்திரீ பரிவேஷ்டித்தார் எல்லாம் கோபஸ்திரிகள்லாம் சுத்தி நிற்கிறார்கள் விஜயத்தை கோபால சூடாமணிஹின் இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப சுலபம் தக்ஷணாமூர்த்தினா கூட தியானம் சொல்கிறோம் மௌனவியாக்கியா பிரகடித பரபிரம்ம துவம் யுவானம் எங்கர்க்கர் வரிசிஷ்டாந்தே வசதி கணைஹி சுத்திவர ரிஷிகள்லாம் இருக்கிறார்கள் ஆவிரத்தம் பிரம்மனிஷ்டை ஆச்சாரிய இந்திரம் ஆச்சாரியேந்திரம் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தலைவர் கரகலித சின்முத்ரம் கையில் சின்முத்திரையை தரித்திருக்கிறார் ஆனந்த ரூபம் பார்க்க ஆனந்தமாக இருக்கார் ஸ்வாத்மாராமம் உள்ளுக்குள்ளே வெளி விஷயத்தில் மௌனவியாக்கியா பிரகடித பரபிரம்ம தவம் யுவானம் வரிசிஷ்டாந்தே வசதர்ஷி கணை ராவ் பிரம்மனிஷ்டை ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்திரம் ஆனந்த ரூபம் ஆனந்தந்த ஆனந்த ரூபம் இருக்குல்ல ஆனந்தரூபம் ஆனந்த ரூபம்னு வெளி விஷயத்தில் ஸ்வாத்மாராமம் முதித்த வதனம் சிரிச்ச முகம் முதித்தனம் சுவாத்மாராமம் முதித்தனம் தட்சிணாமூர்த்தி ஈடே இது தியானஸ்லோகம் இதெல்லாம் ஃபார்ம் இது லலிதாசாஸ்திரா திருப்பணா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிர்குணாஜி நம அப்படின்னா என்ன புரியும் நிஷ்கலாஜி நம சாந்தாஜி நம நிஷ்காமாஜி நம நிருபப்ளவாஜி நம நித்திமுக்தாஜி நம நிர்விகாராஜி நம நிஷ்பிரபஞ்சா ஜை நம நிராசிரயா ஜெயந எல்லா நாமக்களாக வேதாந்தம் நித்யசுத்தா ஜெயநம நித்யபுத்தா ஜெயநம நிரவத்தியா ஜெயநம நிரந்தராஜினமாக இது பின்னாலே ஆனால் அதுக்கு முன்னால் எப்படி இருக்குது உத்தியத்பானு சகசிராபா சதுர்பாஹு சமன்விகஸ்வரூப பாஷாடியா கிரோதாக்காராங்குஷோஜ்வலா மனோரூபே மனோரூப இஷு கோதண்ட பஞ்சதன்மாத்திரசாயகா प्रभापूर, मंडला, चंपक, अशोक, நிஜாரணப்பிரபாபரமஜத்பிரண்டமண்டலா சம்பக அசோக புன்னகிசா குருவிந்தமனிஸ்ரேணி கனத்ட்டீரமண்டித அஷ்டமீச்சிர விபிராஜ தலிதஸோதா முகச்சந்திர கழங்காபமகநாவிசேஷக வதனஸ்மரம் ஆங்கல்யிருகத்தோரணில்லிகா மொதலெல்லாம் சகுணரூபம் பின்னால் என்னென்ன நிர்மிக நிஷ்பிரபஞ்சா நிராசிரயா நித்தியசுத்தா நித்திய புத்தா நிரவத்யா நிரந்தரா நிஷ்காரணா நிஷ்களங்கா நிருபாதிர் நிரீஸ்வர அதுதான் படிக்கணுங்கிறது சம்பிரதாயமாக படிக்கலைன்னா இதெல்லாம் புரியவே புரியாது நாமரூப விவர்ஜிதா ஜெயினம ஹேயோபாதேய வர்ஜிதா ஜெயநம சங்கராஜன் தான் அந்த ஹேயோபாதேயங்கிறது ஆதிசங்கருக்கு பிடிச்ச ஒரு சப்தம் என்ன நான் வந்து கொள்ளவும் முடியாது என்ன நான் தள்ளவும் முடியாது என் உடம்பை நான் தள்ளலாம் என் மனசை நான் தள்ளலாம் ஆத்மாவை நான் தள்ள முடியாது அப்புறம் ஆத்மாவை நான் திரும்ப இங்கிருந்தால் கொண்டு வர முடியுமான்னா நான் எதை வேணாலும் கொண்டு வரலாம் எதை வேணாலும் தள்ளலாம் ஆனால் என்ன நான் கொண்டு வர முடியாது என்ன நான் தள்ள முடியாது அதுவே பிரம்மங்கிறார் ஹேயோபாதேய வர்ஜித ஆத்மா ஏவ பிரம்ம ஹேயோபாதேய வர்ஜிதா ஆத்மா ஏவ பிரம்ம சரி இப்போ வந்து இந்த குரு சிஷியனுக்கு உபதேசம் பண்ணி குரு வந்து சிஷியனுக்கு உபதேசம் பண்ணிட்டார் அவன் சரியாக புரிஞ்சுன்ருக்கானான்னு டெஸ்ட் பண்ண பார்க்குறாரு இந்த கேனோபனிஷத்தினுடைய விசேஷமே இதுதான் ரொம்ப நேரடியாக பல விஷயங்களை பேசுகிறது சுற்றி வளைச்செல்லாம் பேசுகிறதே இல்லை மந்திரத்தை படிப்போம் படிச்சுட்டு அர்த்தம் தெரிஞ்சுப்போம் எதி மே சுவேப்பூனம் ம்ம் வேமணோம் எதியூ அீமா விதித்த எதி மீனம் ம் வேமணோம் எதிரியூ மீமா மன்னே விதித்த சிஷியன்கிட்ட கேள்வி கேட்குறார் முதல்ல சிஷ்யன் வந்து குருக்கிட்ட கேட்டான் கேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனஹா எதனால் மனசு விஷயங்களை விரும்புகிறது அவனுக்கு ஏற்கனவே ஓரளவு ஞானம் இருக்குங்கிறது புரியணும் அவனுக்கு புரிஞ்சிருக்கு தே அதாவது பாஹியக்கரண அந்த கரண வெத்திர்த்த தத்துவம் கிஞ்சித்து அது புரிஞ்சிருக்கு அதாவது புறக்கருவிகளுக்கும் அகக்கருவிகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தத்துவம் இருக்கிறது அந்த தத்துவம் இல்லாமல் இவைகள் இந்த தத்துவங்கள் தத்துவம்னா பொருள் அந்த மெய்ப்பொருள் அந்த பொருள் இல்லாமல் இப்பொருள்கள் இயங்காது இந்த மெய்வாய்க் கண் மூக்கு செவி என்கின்ற இந்த கருவிகளும் பாஹ்யகரணங்களும் இந்திரியங்களும் மனசும் இதெல்லாம் ஒரு தத்துவம் இதுவும் இருக்கு அனா இதுக்கெல்லாம் வேலை செய் வே இதெல்லாம் வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது ஒரு தத்துவம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் அவன் கேட்டிருக்கான் அதுக்கு பதில் சொல்லியாச்சு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் ஆனால் சக்ஷுஸ்ரோத்ரம் கவு தேவோயுனக்தின்னு கேட்டான் இன்றைக்கி இந்த மந்திரங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுன்னு பார்த்தா தான் புரியும் ஆனால் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சொன்னார் அங்கே பிரம்மசப்தமே வரல அவன் கேள்வியிலையும் பிரம்ம்கிற கேள்வி கிடையாது சக்கு ஸ்ரோத்ரம் கவு தேவோ யுனக்தி கண்ணையும் காதையும் எந்த தேவன் இயக்குகிறான் இயக்குகிறான்னா இயங்குவதற்கு அருள் புரிகிறான் அருள் புரிகிறான் இதற்கு இயங்குகின்ற ஆற்றல் இருக்கிறது இயங்குகின்ற ஆற்றல் இருந்தாலும் அந்த இயங்குகின்ற ஆற்றலுக்கு பின்னால் ஒருவன் இருக்கிறான் இப்போ இந்த லைட்டு போட்டிருக்கான்னா லைட்டை யாரோ ஒருத்தன் போட்டிருக்கான் வெளிச்சம் தெரிகிறதுன்னா வெளிச்சத்துக்கு வெளிச்ச இதனால அந்த சுவிட்சை யாரோ ஆன் பண்ணியிருக்காங்கிறது அண்டர்ஸ்டுல் அது மாதிரி தான் எதுனாலும் இந்த வேலை நடக்கிறது ஒரு மிஷின் வேலை செய்கிற சக்தி இருக்குது ஆனால் அந்த மிஷினை ஆன் பண்ணுறது ஒருத்தம் பண்ணி ஆணுமே அது மாதிரி இதுக்கு என்ன தத்துவம் இருக்குதுன்னு கேட்ட இடத்துல அங்கே பிரம்மசப்தம் கிடையாது ஸ்ரோத்ரஸோத்ரங்கிற இடத்துலையும் என்ன சொல்லிவிட்டார் இதில் ஆத்மபாவத்தை விட்டு அமிர்தாக பவந்தி சொல்லிவிட்டார் இந்திரியங்களுக்கு அது விஷயமாகாது மனசுக்கு விஷயமாகாது சொன்னார் அங்கேயும் மூணாவது மந்திரத்துலையும் பிரம்மசப்தம் வரலை நிறுத்த நோ மன நமோ நீமைத்தனுஷிஷிய அஞ்சாவது மந்திர நாளாவது மந்திரம் அன்பேவ் விதித்த விதித்துமூர்ஷா ஏன்தாச்சி அங்கீம் வளே ப்ரம வள எப்போ வந்தது ப்ரமம் எத்ச்சு வாங்குகிறேன் திரம அங்கதான் ததேவத்ம் தேவ பிரம்ம நேதம் எதிதம் உப்பா நீதான் அது நீ தான் அந்த பிரம்மன் நீ பூஜை பண்ணக்கூடியதாக பிரம்மம் இல்லை அப்படி சொல்ற ஆஹ் பிரம்ம உனக்கு வேறாக நினைக்காது ஆத்ம பிரம்ம நாஸ்தி ஆத்மா ஏவ பிரம்ம அயம் ஆத்மா பிரம்ம நம்ம நிறைய புரிஞ்சுக்கிட்டோம் உணர்வே பிரம்மம் உணர்பவன் பிரம்மம் அல்ல உணர்பவன் பிரம்மம் அல்ல உணர்வே பிரம்மன் உணர்த்துபவனும் உணர்பவனும் உணர்த்துபவனுக்கும் உணர்பவனுக்கும் ஆதாரமாக இருப்பது தூய உணர்வுன்னு புரிஞ்சுட்டுருக்கோம் இதை மறக்கவே கூடாது உணர்த்துபவன் இறைவன் உணர்பவன் ஜீவன் ஆக ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் ஆதாரமானது சுத்த சைத்தன்யம் அப்படின்னு முடிவு பண்ணி புரிஞ்சுன்னுட்டோம் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அந்த சர்வஜனான ஈஸ்வரனையும் நிர்குண பிரம்மன் ஆக்கிட்டோம் ஆத்மாவையும் என்ன பண்ணிட்டேன் ஜீவனையும் என்ன பண்ணிவிட்டான்னா நிர்குண பிரம்மன் ஆக்கிடும் புரிஞ்சுக்கிட்டோம் நிர்குணத்தில் பேதம் கிடையாது குணத்தில் தான் பேதம் குணமற்றதில் எத்தனை வேற்றுமே இருக்க முடியும் மௌனத்தில் எத்தனை பேதம் இருக்கும் பேச்சில் தான் பேதம் இருக்கும் மௌனத்தில் ஏது பேதம் அது மாதிரி சகுணத்தில் தான் பேதங்கள்லாம் ஜீவனுக்கும் குணம் இருக்கு ஈஸ்வரனுக்கும் குணம் இருக்கு அனந்த கல்யாண குண கணைக நிலையா இவ அல்புண குணக்கா ஜீவகா ஆனால் ரெண்டு பேருக்கும் ஆதாரம் ஒன்று அதை ஒத்து புரிஞ்சு நட்டோம் கடலுக்கும் அலைகளுக்கும் ஆதாரம் தண்ணீர் என்பதை போல இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது எதி எதின்னா ஒரு வேளை அவருக்கு சந்தேகம் நம்ம டீச்சிங் நம்ம பாடம் சொல்லி கொடுத்தது சரியாகத்தான் சிஷ்யம் புரிஞ்சுன்னு இருக்கானா அது குருவோட பொறுப்புன்னு தெரியுது ஏதோ நான் சொல்லி கொடுத்தாச்சு புரிஞ்சா புரிஞ்சிக்கோ புரியாட்டி போனால் போ இப்போ நிறைய காலேஜில் டீச்சர்லாம் ப்ரொஃபஸர்லாம் என்ன பண்ணுறாங்க ரொம்ப எஃபர்ட் எடுப்பாங்களா நான் சொல்ல தப்பாக என்ன அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பெக்ட்டும் அவ்வளோதான் இருக்கும் உண்மையாக அதுதானே நான் நடத்துகிறத நடத்திட்டு போகிறேன் நீ புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சிக்கோ பரீட்சையில் நீ பாஸ் ஆனால் நீ மேலே வரலாம் இல்லைன்னா உன் தலை விதி அதுக்கு மேலே இப்போ இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்லாம் எஃபர்ட் எடுக்க முடியாது எடுத்தால் அடி கிடைக்கும் உனக்கேன் இவ்வளோ வைக்கிற அப்படின்னு கேட்பான் அதனால் வந்து அதெல்லாம் லௌக்கிக வித்ய வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஜாலஜி பாட்டனி இல்லை லௌக்கிக வித்ய இங்கே இவன் தீவிர முமுக்ஷு அதை மறந்துவிடக்கூடாது சங்கராச்சாரியர் வந்து கர்மகாண்டத்தில் விரக்தி அடைஞ்சவன் தான் வியாக்கியானத்தில் ஆரம்பிச்சுருக்கார் இந்த சரீரத்திலே அவனுக்கு வெறுப்பு வந்துவிடுத்தான் என்னது எத்தனை நாளைக்கு தான் இந்த உடம்புல உட்காந்து இந்த உடம்பையே நினச்சிக்கிட்டு இன்னொரு உடம்பை பார்த்து புறாமப்பட்டுண்டு அதை பண்ணிட்டு இது என்ன எத்தனை நாளைக்கு தான் இந்த உடம்புல இருக்குது அப்படி வைராக்கியம் வந்துவிட்டோம் அவனுக்கு யாருக்கு சிஷியனுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மனது எதையாவது இச்சைப்படுறது எதையா தெரிஞ்சு வச்சுக்கிறது ஆசைப்படுறது என்னத்தையா பண்ணிகிட்டு இருக்குது அப்புறம் அவஸ்தப்படுறது அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றது அதில் இருக்கிற அபிப்பிராயங்கள் எல்லாம் நினச்சி துக்கப்படுறது என்னத்துக்கு தேவையாதுன்னு கேட்குறான் நியாயம் தானே கொஞ்சம் நாள் கழித்து இவனுக்கு இந்த உடம்பில் இருக்கிறதே உடம்பு வாழ்க்கையே அழுத்து போகிறது வருமா வராதா ஒரு லெவலில் வரலாம் அதாவது இவனுக்கு எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருந்தா யோசிக்க மாட்டான் எல்லாம் லைஃப்பில் எல்லாம் வந்து ஸ்மூத்தாக போயிட்டு அப்படி போகுமா யாருக்காவது ஒரு நாளைக்கு எங்கேயாவது அடி விழும் அப்போ என்ன பண்ணுவான என்னையா பழப்புது வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி சங்கராச்சார சொல்கிறார் இவன் நிறைய ஜென்மாவில் பண்ணியிருக்கான் அனந்த ஜென்மாவில் வந்து ஏதோ புண்ணியம் பண்ணதுனால அவனுக்கு இந்த புத்தியே வந்ததுங்கிறது அதாவது இந்த உலக வாழ்க்கையில் இதில் எல்லாம் வைராக்கியம் வருது கர்மனா அமிர்தத்வம் நானசுகு லௌகிக கர்மனாவா வைதிக கர்மனாவா அமிர்தத்துவம் நான் ஆனசுஹு லௌகிக கர்மங்களாலேயோ திருஷ்டப்பிரயோஜனத்த உடைய லௌகிக கர்மங்களாலேயோ அதிருஷ்ட பிரயோஜனத்தை உடைய வைதிக கர்மங்களாலேயோ அமிர்தத்வம் நபதி இது என்றைக்கோ ஒன்றா வருது எப்போ வருது கர்மனா அமிர்தத்வம் நசு குழந்தைகள்லாம் இருக்குது இந்த குழந்தைகள்லாம் நம்மளை கரையேத்த போகிறது அப்படி அது வேறு ஒரு நம்பிக்கை கிம் பிரஜையாக கரிஷியா உபனிஷத்து எந்த வேதங்கள் வந்து உனக்கு நல்ல குடும்ப மனைவி இருக்கட்டும் எந்த கு குடும்பம்லாம் நல்லா இருக்கட்டும் குழந்தைகள்லாம் இருக்கட்டும் க்ஷேமமாக இருக்கட்டும் அப்படின்னு எந்த வேதம் சொல்கிறதோ அதே வேதம் பின்னால் வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் அனித்தியம் அசாஸ்வதம் இதெல்லாம் சாஸ்வதம் கிடையாது ஏன்னால் நமக்கு வேண்டி இருக்குது முதல்ல போய் எடுத்த உடனே கல்யாண வீட்டில் போய் அதுக்கு தான் சன்னியாசிகள்லாம் நாங்கள்லாம் போகிறதில்ல அங்கே போனால் எங் நாங்களே எங்களுக்கு ஆத்ம பிண்டம் போட்டுண்டாச்சு அச்சா சாஸ்திரப்படியே கூடாது எங்களுக்கு வந்து நாங்கள் என்னென்ன ஆக்சுவலாக என்ன எங்களாங்க செத்த பணத்துக்கு சமானம் எங்கள் உடம்பு இது வந்தோ மங்களம்னு சொல்லலாம் இந்த சரீரம் வந்து மங்களம் அப்படிலாம் சொல்லலாம் அதனால தானே சன்னியாசியோட உடம்பை பதிச்சு அதுக்கு மேலே லிங்கத்தை வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டு போட்டுருக்கோம் சன்னியாசியோட சரீரம் வந்து மங்களம் அப்படின்னு சொன்னால் அந்த சரீரத்தில் இருந்து ஞானத்தோடு இருந்ததுனால அதுக்கு மங்களம் இந்த சரீரத்தில் இருந்த ஒரு த ஜீவன் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை உணர்ந்து வாழ்ந்ததுனால அந்த சரீரம் புனிதமானது அது மாத்தமில்ல அந்த சரீரத்தில் இருந்த ஜீவன் மறுபடியும் சரீரம் எடுக்க போகிறது இல்லை அதனால் அந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் இதுதான் அவனோட கடைசி சரீரம் அதனால் சன்னியாசியோட சரீரத்துக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா இது காஷியில் செத்தா என்ன ஜண்டாளம் வீட்டில் செத்தா என்னங்கிறான் தனும் தியஜத்துவா காஷ்யாம் ஸ்வபச்ச கிரகேதவா ஞானசம்ப்ராப்திசமயே முக்தோசௌ விகதாசய எதுக்கு சொல்கிறேன் ஆதிசங்கரர் இந்த உபநிஷத்து தொடங்குறபோதே என்ன சொன்னார் விரக்தன்னர் கர்மகாண்டத்தில் விரக்தி அடைஞ்சவன் ஏன்னா இது வந்து ஒம்பதாவது அத்தியாயம் ஏற்கனவே கர்மாக்களும் உபாசனைகளும் சொல்லப்பட்டது இந்த தலவக்கார சாக்கையில் எட்டு அத்தியாயங்கள்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாவது அத்தியாயம் வேதாந்தம் தத்துவங்கள்லாம் சொல்கிறது ஆ கர்மனா அமிர்தத்வம் நானசுஹு பிரஜையா அமிர்தத்வம் நானசுஹு தனேன அமிர்தத்வம் நானசுஹு தியாகேன தியாகம்னா என்னத்த தியாகம் பண்ணுறதுன்னா கர்மத்யாகேன பிரஜாத்தியாகேன தனத்தியாகேன எத்தனை பேர் பண்ணுவான்னா யாரோ ஒருத்தன் தான் வருவான் ஏகே அமிர்தத்வம் ஆனசு எல்லாரும் இதுக்கு வர முடியாது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து strong ஸ்ட்ராங்காக அபிமானம் இருக்குது அதனால் இதெல்லாம் விட்டுட்டு வர்றதுங்கிறது முடியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா vedanta விஜான சுனிஷிதார்த்தா சந்யாசய யோகாத் சந்நியாச யோகத்துக்கு வேணும் சுத்தசத்வாக எதையா சுத்தசத்வாக எதையா சந்நியாச யோகாத்து வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தா மனசு பக்குவப்பட்டவர்கள் மன ப தங்களை கட்டுப்படுத்தி கொண்டவர்கள் சந்நியாசம் செய்து கொண்டு வேதாந்த சாஸ்திரத்தினுடைய தாற்பயத்தை தீர்மானமாக புரிந்து கொள்ளுகிறார்கள் அதனால் தீவிர முமுக்ஷு ஒரு முமுக்ஷு வந்து பாடம் கேட்டிருக்கான் அவனுக்கு பொறுமையாக பாடம் சொல்லி கொடுத்துருக்கார் அதன் சொல்லி கொடுத்த முறை எப்படி இருக்குன்னா வேறு எதுவும் சொல்லலை ஜீவஸ்வரூபம் ஈஸ்வரஸ்வரூபம் அப்புறம் ஜீவஸ்வரூபத்தினுடைய உபாதிகள் ஈஸ்வரனுடைய உபாதிகள் இதெல்லாம் நீக்கியெல்லாம் பாடம் நடத்தவே இல்லை டைரக்ட்டு டீச்சிங் அவன் கேட்ட விதம் அப்படி சொன்ன விதம் அப்படி ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மன அதனால் நம்ம சொல்லி கொடுத்த பாடம் சரியாக புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படி புரிஞ்சிருந்தால் தான் அவனுக்கு பிரயோஜனம் கிடைக்கும் அதனால தான் ஆதிசங்கரர் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாவில் குருவுக்கு லக்ஷணம் சொன்னார் எப்பேற்பட்டவர் குருன்னா சாஸ்திரம் நன்றாக கற்றவர் சிஷ்யன் எப்படியாவது முக்தி அடைந்தே தீரணும்னு கங்கணம் கட்டி கொண்டு பாடம் சொல்கிறவர்னர் அவனுக்கு எப்படியாவது அவனை முக்தி அடைய வச்சே தீரணும் அப்படின்னு உறுதியோடு இருக்கிறவர்னர் கோகுருஹு குரு என்பவர் யார்னா அதிகத்த தத்துவா தத்துவத்தை நன்கு அறிந்தவர் எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தெரிஞ்சவர் சிஷிய ஹிதாய உத்த சிஷ்யனுடைய நன்மையையே எப்பவும் யோசிக்கிறார் அவங்கள அவங்கள அதே தான் ஞாபகம் இருக்கும் வேறு எதுவும் ஞாபகம் இருக்காது நம்மக்கிட்ட ஒரு நாலு பேர் படிக்க வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள எப்படி அவங்கள எங் எங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி தருதுங்க அதை தான் யோசிச்சுன்னு இருக்கும் அதுதான் முக்கியம் மற்ற என்ன மற்றதெல்லாம் முக்கியம் இல்லை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நாலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்கிட்ட வந்திருக்காங்கன்னா அந்த சிஷியர்களுக்கு சிஷியர்களை கரையேற்றுவது தான் நம்முடைய குறிக்கோள் அவர்கள் மனசாந்தியும் உண்மையை புரிஞ்சுக்கணுங்கிறதா நம்முடைய லட்சியம்னு குரு இருக்கணும் ஆக கோ குரு அதிகத தத்வகா சிஷ்யஹிதாய உத்தத சததம் அகேதுக்க தயாசிந்து தன்னிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காத கருணை கடல் அப்படி இருக்கணும் பணிவு பக்தி மன தூய்மை ஒன்றை தான் எதிர்பார்ப்பாரே தவிர சாதன சதுஷ்டய சம்பத்தியை தான் எதிர்பார்ப்பாரே தவிர வேற எதுவும் எதிர்பார்க்க மாட்டார் நல்ல சிஷியனுக்கு புரிஞ்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறார் அது மாத்திரமில்லை இந்த ஞானத்தை இன்னும் உறுதிப்படுத்துறது ஆதிசங்கர் இதெல்லாம் சொல்கிறார் ஒரு இடத்துல சொல்கிறார் லோகேபி உலகத்தில் ஏகஸ்மாத் குரோகோ ஒரே குருக்கிட்ட படிக்கிறான் ஸ்ரீண்வதாம் நிறைய பேர் கேட்குறாங்களான் கஷ்டித்து யதாவத் பிரதிபத்தியத்தை ஒருவன் அவர் சொல்லி கொடுத்ததை அப்படியே புரிந்து கொள்கிறான் கஷ்டித்து அயதாவத் பேரொருத்தன் தப்பாக புரிஞ்சுக்கிறான் கஷ்டித்து விபரீதம் நேர் எகெயின்ஸ்டாக சில பேர் புரிஞ்சுக்கிறான்னு எழுதுகிறார் ஆதிசங்கரர் காலத்துல இருக்கு இதெல்லாம் ஆ லோகேபி ஏகஸ்மாத் குரோஹோ ஒரே குருவினிடமிருந்து ஸ்ருண்வதாம் பாடம் கேட்கிறவன் கஷ்டித்து யதாவத் பிரதிபத்தியத்தை கஷ்டித்து அயதாவத்து அறகுறையாக புரிஞ்சுக்கிறான் இன்னொருத்தன் டோட்டலி ராங்காக புரிஞ்சுக்கிறான் விபரீதம் கஷ்டின்ன பிரிபத்தியத்தை இன்னொருத்தன் சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியலாம் நாலு விதமாக சொல்கிறார் சரியாக புரிந்து கொள்கிறவன் அரைகுறையாக புரிந்து கொள்கிறவன் தவறாக புரிந்து கொள்கிறவன் புரிந்து கொள்ளவே முடியாதவன் என்று நான்கு வகையினர் இருக்கிறார்கள் சீடர்கள் ஆகவே எந்த சிஷியனுக்கு புரிஞ்சதுன்னு தெரியணும் இல்லையா அது எதிர்பார்ப்பார் ஒரு குருவினுடைய எதிர்பார்ப்பு அது நியாயமான எதிர்பார்ப்பு சிஷியனுடைய எதிர்பார்ப்பு என்ன எனக்கு அவர் சரியாக பாடம் சொல்லித்தரணுங்கிறது அவனுடைய எதிர்பார்ப்பு குருவினுடைய எதிர்பார்ப்புனால் இவனும் சரியாக புரிஞ்சுக்கணும் இதில் எங்கேயோ எங்கேயோ கேப் விழுந்தாலும் போச்சு கம்யூனிகேஷன் கேப் விழுந்தாலும் தப்பாயிடு ஏன்னா இது அறிவு விஷயம் கொஞ்சம் கூட தவறாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது அதனால தான் சிஷியன் வந்து குரு வந்து குரு விட்டு சிஷியன் பிரியலாமா கூடாதான்னா குரு வந்து சரி உனக்கு புரிஞ்சாச்சு இனிமே நீ தாராளமாக பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொன்னால் தான் போகணும்னு சன்னியாசர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுறது குருக்கிட்ட முதாவது சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குருக்கிட்ட போய் ஒரு ஆறு மாதம் இருக்கணும் அவரோட ரொட்டீன் எல்லாம் மார்னிங் டு நைட்டு பார்க்கணும் அவரோட லைஃப் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அவருடைய காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை அவன் பார்க்கணும் பார்த்து அவருடைய வாழ்க்கையை இப்படி தான் வாழணுங்கிறத கற்றுக்கணும் முதல்ல எது எது ஆச்சரதிஸ்ரேஷ்டா தத்த தேவே தரோஜனா அவர் தர்மசாஸ்திரத்தை எப்படி அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருந்து தெரிஞ்சுண்டு அதுக்கு பிறகு அவருடைய அனுகிரகத்தோட தீட்சையை வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும் வேதாந்தம் படிக்கணும் சந்நியஸ சிரவணம் குறியாது அப்புறம் வேதாந்தம் படிக்கணும் படித்து அவனுக்கு சரியாக புரிஞ்சுதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு இண்டிபெண்ட் ஆக்கிறதுக்கு குரு சொல்லணும் மினிமம் ஒன் இயராவது இருக்கணும்னு சொல்லி தர்மசா சந்யாசர்மசாஸ்திரங்களே எழுது எழுதப்பட்டிருக்கு இது மாதிரி நிறைய இருக்குது கச்சின்ன கிமு வக்தவியம் அத்தீந்திரியம் ஆத்ம தத்துவம் அதாவது என்ன சொல்கிறார் லௌகிக்க விஷயத்தையே இப்படி புரிஞ்சுக்கிறாங்கிற போது ஆத்ம விஷயத்தை எப்படி புரிஞ்சுப்பாங்கிறது கேட்கவாகணுங்கிறார் சங்கராச்சாரியர் ஒரு விஷயம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு காரியம்னு சொல்கிறேன் நான் ஒருத்தர சொல்கிறேன் இதை பார்ப்பா இதை செய்யு அப்படிங்கிறேன் அவர் ராங்காக பண்ணி விட்றாரு அவர் ஒருத்தர் கரெக்டாக புரிஞ்சுன்னு பண்ணுறார் இன்னொருத்தர் என்ன பண்ணுறார் அறகுறையாக புரிஞ்சுக்கிறார் இன்னொருத்தர் தப்பாக புரிஞ்சுன்னு விட்டார் இன்னொருத்தர் என்ன நீங்கள் என்ன சொன்னு எனக்கு தெரியவே இல்லைங்கிறார் அப்போ எந்த சிஷ்யனை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சாதாரண லௌக்கிக விஷயத்தில் கம்யூனிகேஷனே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறோம் அதுலேயே குழப்பம் வருது அப்படி இருக்கிற போது சங்கராச்சாரிய சார் இந்த ஒரு லௌகிக விஷயங்களில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுற போதே இவ்வளோ கேப் விளருது ஆத்ம விஷயத்தை பற்றி உபதேசம் பண்ணுற போது அவன் எப்படி தான் புரிஞ்சுக்க போறானோ தெரியலையே அதனால்தான் குருநாதர் இப்போ அவனுடைய சிஷ்யனுக்கு சரியாக நாம் புரிஞ்சதை நம்ம சொன்னத்தை அவன் சரியாக புரிஞ்சுன்ருக்கான் நான் பார்க்கணுங்கிறதுக்காக எதி ஒரு வேளை சுவேத இத்தி நான் நன்கு என்று நீ கருதுவாயை ஆனால் நான் அன்கு அறிவேன் என்பது என்று நீ கருதுவாயை ஆனால் எதி சுவேத இ மன்னசே தப்ரமேவ தொம்வேத்த நான் இதெல்லாம் இன்னும் ரீ பண்ணி சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தப்ரம்னா அல்பம்னு அர்த்தம் நீ சரியாக புரிஞ்சுக்கலனு அர்த்தம் அல்பமாக தான் நீ புரிஞ்சின்னு இருக்க அல்பம் தப்ரம்னு சொன்னால் நீ ஏதோ அதை வந்து ஒரு அறியப்படு பொருளாக லிமிட்டடாக தான் நீ நினச்சிட்டுருப்ப அப்படிங்கிற தப்ரம்ங்கிற பதத்துக்கு தப்ரம்னு சொன்னால் அல்பம்னு அர்த்தம் அல்பம்னு சொன்னால் லிமிட்டட் உன்னுடைய நாலெட்ஜ் வந்து வரையறுக்கப்பட்ட விஷயத்தை குறிச்சது தான் உன்னோட அறிவு வரையறுக்கப்படாத மெய்ப்பொருளை பற்றிய அறிவு உனக்கு இல்லை வரையறுக்கப்பட்ட பொருளை பற்றித்தான் நீ அறிந்திருக்கிறாய் என்று அர்த்தமாகிவிடும் ஏன்னா இப்போ பேசியிருக்கிறதுலாம் அபரிச்சின்னம் பிரம்ம காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாத மெய்ப்பொருள் பற்றி உபதேசம் என்னப்பட்டிருக்கு அதாவது டைம்வைஸ் லிமிடேஷன் ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டேஷன் என்டிட்டி வஸ்துவைஸ் லிமிடேஷன் காலத்தகா தேசத்தக வஸ்துத்தக பரிச்சின்ன ரகிதக இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாத தூய உணர்வை பற்றி இப்பொழுது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு தத்துவம் காலத்தையும் இடத்தையும் பொருள்களையும் உணர்கிறதோ அந்த தத்துவம் காலம் பொருள் இடங்களுக்கு வேறானது வரையறுக்கப்படாததுன்னு அர்த்தம் எந்த ஒரு தத்துவம் எந்த ஒரு சைத்தன்ய தத்துவம் எந்த ஒரு உணர்வு தத்துவம் காலம் இடம் பொருள் இவைகளை அறிகிறதோ அந்த தத்துவம் காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதது அந்த வரையறுக்கப்படாத தத்துவத்தை நீ புரிஞ்சின்றிருக்கேன்னு சொன்னால் நன்றாக அதை புரிஞ்சின்றிருக்கேன் ஐ ஆம் ஸோ கிளியர் அப்படின்னு சொன்னால் சோ கிளியருங்கிறது எந்த விஷயத்துக்கு பொருந்தும் கேட்குறார் சங்கராச்சரர் சோ கிளியர் அப்படின்னா மைண்டு வந்து ஸோ கிளியர்னு கூட சொல்லலாம் சொல்கிறதுக்கு அதுவே கஷ்டம் ஆத்மா வந்து நன்றாக புரிந்து கொண்டேன் என்றோ புரிந்து கொள்ளவில்லை என்றோன்னால் சொல்ல முடியாது அந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு அதாவது ஒருவேளை இவன் வந்து என்ன சொன்னாலும் இந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷன் மைண்ட் இருக்கு அந்த டெண்டன்சி இந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷன் டெண்டன்சி மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது இங்கிலீஷ்லேயே நான் சொல்கிறேன் அதாவது அது புறப்பொருளாக பார்க்குகின்ற சம்ஸ்காரம் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிப்பான் இல்லாட்டி கண்ணை திறந்து இங்கே எங்கேயா மலை மேலே நின்று அப்படியே பார்ப்பான் இங்கே இதாக மேயத்தில் தெரியுது இப்போ எல்லாம் நிறைய வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஐயப்பன் மாதிரி இருக்குங்கிறான் அப்புறம் திருப்பதியிலருந்து இங்கேருந்தோ அங்கே வந்து வெங்கடாஜபரி மேலே பட இது படுறது பாருங்கோங்கிறான் நெருப்பில் பாருங்கோ இந்த ரூபம் வந்திருக்கு பாருங்கோங்கிறான் இதெல்லாம் தான் வியா வியாதி பாருங்க அக்னி உபாசனம் அக்னியை பூஜை பண்ணுறோம் அப்படியே வந்து சாட்சாத்தாக அப்படியே கிருஷ்ணர் வந்தார் பாருங்கோ ராமர் வந்தால் பாருங்கோ அதை ஃபோட்டோ எடுத்துட்றேன் அது என்னவோ ஓடிகிட்டே ஒரு ஃபார்ம் கிடைக்கும் அது கிடைச்ச உடனே அது எல்லாம் பரப்பி பார்த்துடா சாட்சாத்தாக வந்துட்டா பார்த்தடா உடனே அப்படியே இவன் எலிவேட் ஆகிடுவான் ஒரே எக்ஸ்டஸ் கொஞ்ச காபி பிடிக்கணும் என்ன பண்ணுறது இப்படி சம்ஸ்காரம் இருக்கணும்ட்ட போய் ததேவத்வம் பிரம்மம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தைனா என்ன ரிசல்ட் வரும் அதுவே பிரம்மம் அது நீயே அப்படின்னு சொன்னால் என்ன நினச்சிட்டு இருப்பான் ஏன்னா மனசில் வந்து இந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணி பண்ணி பண்ணி அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு கற்பனை பண்ணி பண்ணியே ஒரு வழி ஆகிட்டான் ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களெலாம் அப்படி புரிஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் தப்பாக புரிஞ்சுருக்க மாட்டேன் உங்களுக்கெலாம் தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் இல்லாட்டி என்ன நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் நான் இவ்வளோ கரடியாக மணிக்கணக்காக தினம் மூணு மணி நேரம் காலம்பரியும் சாயங்காலமும் விடாமல் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமும் நீ இப்படி பேசுகிறையே எங்கள் எது என்னாகுது இனிமே நான் உபனிஷத் பாடமே நடத்த மாட்டேன் ஓர் பரமானந்த சிஷ்யன் இந்த நாலு கேட்டகரியில் எதில் நீங்கள் இருக்கேன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரியாக புரிஞ்சின்ற கேட்டகரி அறகுறையாக புரிஞ்சின்ற கேட்டகிரி அப்புறம் என்ன முழுக்க தப்பாக புரிஞ்சின்ற குரூப்பு எல்லாம் ஒரே சிக்சர் சுவாமின் தான் தெரியுமில்லையா அந்த ஜோக்கு சிக்சர்னால் என்ன தலைக்கு மேலே போயிடுதுன்னு அர்த்தம் ஒன்று கூட உள்ளே போலேன்னு அர்த்தம் அதனால்தான் கிருஷ்ணர் அழகாக சொன்னார் இவ்வளவு மணிக்கணக்காக இத்தனை வருஷக்கணக்காக குரு வந்து சிஷ்யனுக்கு பாடம் சொல்லியும் ஒருத்தனுக்கு புரியலேன்னு சொன்னால் ஆச்சரியந்தான்ண்டர் ஆச்சரியம் ஸ்ருத்வாப்பேனும் வேதனை செய்வ கஷ்டித்து ஸ்ருத்வாப்பி மணிக்கணக்காக மாதக்கணக்காக வருஷக்கணக்காக பாடம் சொல்லியும் ஸ்ருத்வாப்பி ந வேதனை கஷ்டித்து இதை அறியவில்லை அதுவும் ஆச்சரியங்கிறார் ரொம்ப நாள் பாடம் சொல்லியும் ஒருத்தனுக்கு பல வகையாக பாடம் சொல்லி பஞ்சகோஷ விவேகம் சொல்லி அவஸ்தாத்திரய விவேகம் சொல்லி திருக் திருஷ்ய விவேகம்னு சொல்லி ஸோ மெனி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஊரில் இருக்கிற அத்தனை மெத்தேடும் க எல்லா எக்ஸாம்பிளும் சொல்லி கஷ்டப்பட்டு பாடம் சொன்னதுக்கு அப்புறமும் ஒதட்ட புதுக்கிறான் அப்போ அது சொல்கிறார் இவ்வளவு பெரிய குரு வந்து இவ்வளோ நேரம் உனக்கு பாடம் சொல்லியும் உனக்கு புரியலைங்கிற பாரு நீ ரொம்ப ரேர் பர்சன் தான் ரொம்ப அரிதானவர் உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இருபத்தஞ்சி வருஷம் வேதாந்தம் படிச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனில் சார்ங்கிறான் எல்லாம் இருக்காங்க காரணம் என்னென்னா அந்தக்கரணம் அவ்வளோதான் குவாலிட்டி ஏதோ பொழுத போய்கிட்டாங்க இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் எல்லாம் வேதாந்தம் படிக்கிறேன்னு சொல்லி இருந்து எப்படியே உள்ளே ஒன்றும் போகலை ஒரு ஸ்லோகமாவது பூர்ணமாக அர்த்தம் உள்ளே போகக்கூடாதோ அது அப்படி இருக்குது அதனால தான் சங்கராச்சாரிய சொல்கிறார் விபரீத விபரீதமாக தெரிஞ்சுக்காமல் போயிடுறாங்கிறார் சரி மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் எதி ஒருவேளை சுவேத இத்தி மன்னியசே சுவேத சுவேத நன்றாக அறிவேன் என்று கருதுவாயே ஆனால் தப்ரமேவ துவம்வேத்த தப்ரமேவன அர்த்தம் நீ அறியப்படு பொருளாக அறிந்திருப்பாயே ஆனால் அந்த அர்த்தம் இது நீ அரைகுறையாகத்தான் அறிந்திருக்கிறாய் சரியாக அறியவில்லை என்று அர்த்தம் அதாவது ப்ரமணம் தவேஷு எதம் அய்மண எத்து ரூபம் ம் வே இப்படி படிக்கணும் அய் ப்ரமணம் எந்த ஒரு ரூபம் எதஸ்யம் இந்த மந்திரத்திலாம் கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணி படிக்கணும் ம் வேமணோ ரூபம் எதஸ்வம் எதேஷ்வனு மன் மீமாசமேவெ மன்னே விதித்தம் மன்னிய விதித்தங்கிறது விட்டுருங்கோ தனியது சுவேத இது மன்னியசே அப்படி மாற்றியும் போடலாம் நன்றாக அறிவேன் என்று ஒருவேளை நீ கருதுவாயை ஆனால் ஒருவேளை கருதுவாயை ஆனால் அஸ்ய பிரம்மணா ரூபம் இந்த பிரம்மனுடைய ஸ்வரூபம் துவம் வேத்த நீ அறிவாயோ அதேமோற தத்வத்து அஸ்ய எது துவம் உங்கள்கிட்ட எப்படி தெரிஞ்சுடையோ உன்னை பற்றி நீ எவ்வளோ தூரம் தெரிஞ்சின்றையோ கடவுளை பற்றி எப்படி தெரிஞ்சுடையோ இங்கே இருக்கிற தேவர்களை பற்றி ஏன்னா இந்திராதி தேவர்கள் இவன் கர்மகாண்டத்தில் இந்திரன் அக்னி வருணன் வாயு குபேரன் இவாலையெல்லாம் உபாசனை பண்ணியிருக்கான் ஆக என்ன தேவேஷுங்கிறார் ஆஹா பிரம்மணஹா ரூபம் அஸ்ய பிரம்மணஹா ரூபம் துவம் வேத்த இந்த துவம் எல்லாம் ரெண்டு இருக்குது ஏத்து பிரம் அஸ்ய பிரம்மணஹா பிரம்மணஹாங்கிறது இது புரோனவுன்னு இந்த பிரம்மனுடையன்னு அர்த்தம் அசிய பிரம்மணா எத்து ரூபம் துவம் வேத்த இந்த பிரம்மஸ்தனுடைய ஸ்வரூபத்தை நீ அறிந்தாயோ த்தொங்கிறது வந்து மனிதர்களிடத்தில்னு அர்த்தம் மனிதர்களிடத்தில் நீங்கள் போட்டுக்கணும் அறிந்தாயோ எத்து ம் தேவேஷு எந்த ரூபத்தை நீ தேவேஷு சுவேத இோ அதாவது மனிதர்களிடத்தில் இருக்கிற சைத்தன்ய தத்துவம் தேவர்களிடத்தில் இருக்கிற சைத்தன்ய தத்துவம் இந்த இடத்துல பிரம்மனகா ரூபம்னா கான்ஷியஸ்னஸ் இந்த பிரம்மனுடைய ரூபம் இந்த சைத்தன்ய தத்துவத்தை மனிதர்களிடத்தில் நீ எப்படி அறிந்தாயோ தேவர்களிடத்தில் எப்படி அறிந்தாயோ அதாவது அது உள்ளே இருக்கிறது என்று அறிந்தாயா வெளியே இருக்கிறது என்று அறிந்தாயா வேறாக இருக்கிறது என்று அறிந்தாயா பாடம் ஆஹா அப்படி இருந்ததுன்னு சொன்னால் தப்ரமேவ நூனம்னா என்ன அர்த்தம்னா உண்மையில்னு அர்த்தம் நூனம் நூனம் சொன்னால் உண்மையில் வாஸ்தவத்தில்னு அர்த்தம் வாஸ்தவமாக நீ மனிதர்களிடத்திலையும் நான் மனிதர்களிடத்தில் இருக்கிற சைத்தன்யம் தேவர்களிடத்தில் இருக்கிற சைத்தன்யம் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் என்னிடத்திலும் என்னை போன்ற எல்லா மனிதர்களிடத்திலும் தேவர்களிடத்திலும் இருக்கின்ற சைதன்யத்தை நான் நன்றாக அறிவேன் என்று நீ சொல்வாயேயானால் உன்னுடைய அறிவு வரையறைக்கு உட்பட்டது உண்மையில் உன்னுடைய அறிவு குறுகியது உன்னுடைய அறிவு முழுமையானது இல்லை நீ தெளிவாக புரிந்து என்று நான் நினைக்கிறேன் எப்படி கேள்வி பாருமா இவ்வளவு நேரம் பாடம் சொல்லியும் நீ வந்து ஒருவேளை இவன் உள்ளுக்குள்ளே நினைஞ்சினுட்டான்னா நீங்களும் அப்படி இல்லை இந்த மந்திரம் இந்த போர்ஷனே உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு ரெண்டாவது மந்திரத்தோடய முடிஞ்சு போயிடுதுன்னு எனக்கு தெரியும் ஏன் சுவாமி இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் நீங்கள் மந்திரத்திலே அவ்வளோவா சொல்லியாச்சு அந்த முதல் முதல் கண்டத்துலேயே ரெண்டாம் மந்திரத்திலே பாடம் முடிஞ்சு போயிடுத்து இதெல்லாம் வளவலான்னு போயின்ட்டுருக்கேன் பரவாயில்ல வளவலான்னு போனாலும் நல்ல விதமாக போய்டும் அதாவது நான் அங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லிவிட்டேன் ஆனால் மந்திரத்தில் இருக்குது இங்கே ஏதாவது உள்ள இளத்தில் தேவேஷு தேவேஷு அப்படின்ட்டுருக்கு தேவேஷு மனுஷேஷு சப்ளை பண்ணிக்கணும் நீங்கள் மனுஷேஷு தேவேஷு தேவேஷு ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் இருக்கிறதா நீ நினச்சினுட்டி ஆனால் பெரும்பாலும் அதுதான் தப்பு வரும் பெரும்பாலும் என்ன தப்பு வரும்னா எனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு இதுக்கு பேர் நானாத்மவாதம்னு பேர் பகு ஆத்மவாதம் சங்கராச்சாரியோட உபதேசம் என்னது ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் ஆத்க ஆமையூத்தனாத்மேவனுப்பூத்மாநோ நுப் சர்வாணி பூத்தனியமூத் விஜயத்திற்கோ மோஹக்கஷோக்கோக்கேகமிய சர்வீ பூத்தனாத்மன் ஆத்மவாபூ துஜான திறக்கோ மோகோக்க ஏகத்துவனுபனு பூருஷா க மோகா கீசாவாசியோபன சொல்கிறது ஒரே தத்துவத்தை அனைவரிடத்திலும் பார்க்கின்றவனுக்கு குழப்பமேது கவலை ஏது நோ கன்ஃபியூஷன் நோக்காஃப்லிக் நோ சாரோ குழப்பமும் இல்லை முரண்பாடுகளும் இல்லை என்னது நான் துன்பமும் இல்லை அப்படி சொல்லியிருக்கேன் அங்கெல்லாம் அதனால் நான் வந்து எல்லாத்துக்குள்ளையும் இருக்கிற பிரம்மத்தை புரிஞ்சுன்னுட்டேன் இந்த பிரம்மன் இருக்கே இத்தனை நேரம் நீங்கள் உபதேசம் பண்ணல இந்த பிரம்மன் இந்த பிரம்மன் மனுஷர்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னும் தேவர்களுக்குள்ள எப்படி இருக்கும்னு நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னால் நீ வந்து சரியா புரிஞ்சுக்கல உன்னுடைய அறிவ திரும்பவும் நாம விசாரம் பண்ணணும் மீமாம்சியமேவ தேன்னுடைய ஜானம் மீமாம்சியம் ஏவ நீ என்ன ஒரு ஜானத்தை உடையவனாக இருக்கிறாயோ அந்த ஞானம் ஆராய்ச்சிக்கு உட்பட்டது உன்னுடைய ஆத்மஜானம் உன்னுடைய பிரம்ம ஜானம் உரியது அது இன்னும் என்கொயரி பண்ணணுங்கிறார் கிளாஸ் முடியலேன்னு அர்த்தம் மீமாம்சியம்னு சொன்னால் என்ன அர்த்தம் மறுபடியும் ஸ்ரத்தாபக்தியோட படிக்கணும் திரும்பவும் படிக்கணும் இப்போ வந்து சிஷியன்கிட்ட கேட்டிருக்காரு இது கேள்வி ஒருவேளை நீ பிரமத்தினுடைய ஸ்வரூபத்தை எல்லோரிடத்திலும் புருவானப்படும் எல்லோரிடத்திலும் இருக்கிறது என்பதை நன்கு அறிவேன் என்று நீ சொல்வாயே ஆனால் உன்னுடைய நீ அறிந்திரு நன்கு அறிந்திருக்கிறேன் என்கின்ற அறிவானது ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டியதாக நான் கருதுகிறேன் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டியதாக நான் கருதுகிறேன் மீமாசாங்கிற சப்தத்துக்கு நேற்றுக்கு தான் அர்த்தம் சொன்னேன் ஸ்ரத்தையா பக்தியா கிரியமான விச்சாரா அதாவது ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் பண்ணக்கூடிய விசாரம் அதுதான் அதுக்கு தான் மீமாம்சான்னு பேர் சு அனாலிஸ் அனாலிசிஸ்னா எப்படி பண்ணுறதுன்னா சாஸ்திர வாக்கியங்களில் ஸ்ரத்த எதாக இருந்தாலும் பிரமாணம் காட்டிகிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை குரு சொன்னார்னால் சங்கராச்சர் எவ்வளோ பிரமாணம் கட்டுறார் தெரியுமா இந்த மந்திரங்களுக்கெல்லாம் அத்தனை பிரமாணங்களையும் சொன்னால் நேரம் போய்டும் பிரமாணத்தை காட்டி காட்டி தான் சொல்கிறார் இதுக்கெல்லாம் அங்கே சொல்லியிருக்கு இங்கே சொல்லியிருக்கு அந்த உபனிஷத்தில் இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கு கீதையில் சொல்லியிருக்கு இங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு நிறைய ஸ்ருதி கொட்டேஷன்ஸ் நிறைய ஸ்மிருதி கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து தான் சொல்கிறார் இல்லாட்டி கிருஷ்ணர் இப்போ வரும் இது பார்க்குற போது நம்மள்டையும் ஒரு கீதையில் இருக்கே அர்ஜுன்கிட்ட கேட்குறார் பகவான் அர்ஜுனா நான் இத்தனை நேரம் உனக்கு மெனைக்கெட்டு பாடம் சொன்னேன்னு நீ ஒருமுகப்பட்ட மனதோடு கேட்டாயாங்கிறார் கேட்குற கச்சி தேத்த ஸ்ருதம் பார்த்த துவயா ஏகாகிரேண சேதசா இவ்வளோ நேரம் பாடம் சொல்லிவிட்டு பதினெட்டாம் அத்தியாயத்தில் முடிக்கிற அதுக்கு முன்னாடி கேட்குறாரு இவர் நிஜமாக சரியாக புரிஞ்சுனானா இல்லையான்னு இல்லாட்டி திரும்பவும் ஆரம்பிக்கணும் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா பரமாத்மனை கச்சி தேத ஸ்ருதம் பார்த்த சரியாக கேட்டையா அர்ஜுனா உன்னால் சரியாக இந்த சாஸ்திரம் கேட்கப்பட்டதா அது நீ கான்சன்ட்ரேட்டடாக கேட்டியான்னு கேட்குறார் ஏகாகிரேண சேதசா ஏன் கிருஷ்ணா உனக்கு தெரியாதா நீதான் சர்வ வியாபியாச்சே ஏன் மனசை நீ அறிய மாட்டேயா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அங்கே இல்லை ஏன் இல்லாட்டி கேட்குறாரு கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு பவர்ஸ்லாம் நிறைய இருக்குது அர்ஜுனனுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன அப்படின்லாம் சொல்லக்கூடாது அவர் நார்மலாக சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறார் நம்ம தான் அது பெருசாக பெரு பண்ணிக்கிறோம் இல்லாட்டி ஏன் அவர் கிருஷ்ணர் இப்படி கேட்கணும் இவன் ஜனங்கள் தான் இப்படிலாம் எத்தையோ ஏற்றி வச்சுன்னு குழப்பின்ட்டு இருப்பான் அவர் சிம்பிளாக கேட்குறார் என்ன ஒரு நீ கான்சன்ட்ரேட்டடாக தான் என்ன இப்போ நான் உங்களை எல்லாம் பார்க்குறேன் நீங்கள்லாம் இங்கே தான் ஞாவும் வச்சுருக்கடா வைக்கலையான்னு எனக்கு எப்படி தெரியும் இல்லை சுவாமி எங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அந்த பவர்ஸ் எல்லாம் இல்லையானே இந்த பவர்ஸை சம்பாதிக்கிறதுக்காக நான் சன்னியாசியானே அதில் இந்த பவர்ஸ் எல்லாம் நான் வேண்டியது இல்லை கிருஷ்ணன் ஈவன்தோ யோகேஸ்வரஹா அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தையே காட்ட தெரிஞ்சவர் விபூத் யோகத்தில் சொல்கிறார் பாண்டவானாம் தனஞ்சயாங்கிறார் பாண்டவர்களுள் நான் தனஞ்சயனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் அதே கிருஷ்ணன் இங்கே கேட்குறார் ஒருமுகப்பட்ட மனசோட கேட்டியாப்பா உன்னோட குழப்பமெல்லாம் போச்சா கச்சித அஜ்ஞான சம்மோகா பிரணஷ்டஸ்தே தனஞ்சய உனக்கு இருக்கிற அஜ்யானமெல்லாம் அஜ்ஞான சம்மோகா அறியாமையும் அறியாமையின் விளைவால் உண்டாகிய குழப்பமும் தீர்ந்ததா அப்புறம்தான் அவன் சொல்கிறான் அவன் வாயத்திலிருந்து சொன்னதுக்கு பிறகு அவன் மனசுலேருந்து வரணும் கன்விக்ஷனோடு வரணும் ஆஹா உன்னோட அனுகிரகத்தை நான் என்னென்னு சொல்கிறது கிருஷ்ணா தொத் பிரசாதாத் மோகஹா நஷ்டஹா ஹே அச்சுதொத் பிரசாதாத் உன்னுடைய அனுகிரகத்தினால அருளோடு கூடிய இந்த உரையாடல் உபதேசத்தினால எனக்கு என்னது மோகஹா நஷ்டஹா எனக்கு இப்போ என்ன பழையபடியும் நான் இந்த ஸ்வாவத்துக்கு வந்துவிட்டேன் மறுபடியும் கம்பீரமாக நிற்கிறான் அர்ஜுனன் ஏன்னா இது நேரம் தளர்ந்து போய் உட்காந்து கிடந்தான் இல்லையா இவர் எழுந்துரு எழுந்துரு பத்து ரூபா சொல்லிவிட்டார் அவன் எந்திரிக்கிற வழியை காணும் அதுக்கப்புறம் தான் இப்போ எந்திரிக்கிறான் ஸ்தோஸ்மின் ஏன்னா உபாவிஷத்துனர் சஞ்சயர் என்ன சொன்னார் ஏவ முக்துவார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் உத்திஷ்ட உத்திஷ்டன்னு எத்தனை தரம் சொல்லியிருப்பார் கிருஷ்ணர் எந்திரிக்கவே இல்லை இப்போதான் சொல்கிறான் ஸ்மிருதி லப்தா கதசந்தேகா தொத் பிரசாதத்து கதசந்தேகோஸ்மி தவ வச்சனம் கரிஷ்யே தாராளமாக துரோணாச்சாரியாரும் த்ரோ பீஷ்மாச்சாரியரும் இப்போவே நான் வதம் பண்ண தயார் ரெடி ஆகிட்டோம் இப்போ புரிஞ்சு போச்சு இந்த அட்டாச்மெண்ட்டு இமோஷனல் அட்டாச்மெண்ட்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டேங்கிறான் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரே கட்சி ரெண்டு அந்த கட்சி குருவாக இருந்தேன்னா தாத்தாவாக இருந்தேன்னு அது அதர்ம கட்சி நம்ம கட்சி தர்ம கட்சி அதனால் நீ வேறு என் கூடவே இருக்கேன் பண்ணுறேன் வதம் பண்ணுறேங்கிறோம் அதெல்லாம் நம்ம சப்ளை பண்ணிக்கணும் அவன் எங்கே சொன்னான்னான்னு கேட்கக்கூடாது என்ன டாபிக் அங்கேருந்து தானே ஆரம்பிச்சிருக்கு அவன் அப்படி தானே சொன்னான் முதல்ல கதம் பீஷ்ம மகம் சங்கே துரோண்ச மதுசூதனை இஷுபி பிரதியோத் சியாமி பூஜார்கா முதல்ல சொன்னான் நான் அந்த பீஷ்மரையும் துரோணரையும் எப்படி கிருஷ்ணா நான் கொல்ல முடியும் நான் நமஸ்காரம் பண்ண வேண்டியவர்கள் அவர்கள் எப்படி அம்பு போட்டு அவர்களை கொல்றது கதம் இசுபி பிரதியோத் சியாமி பூஜார்கௌ பூஜிக்க தகுந்தவர்கள் பெரிய பாபம் இல்லவோ பண்ண சொல்கிறேன் நீ அப்படின்னு சொன்னால் எல்லாம் இப்போ க்ளா கிளியர் ஆகிடுத்துக்கிறான் தெளிவாகிடுச்சுக்க தாராளமாக தவ வச்சனம் கரிஷி இதுக்கு சொல்ல வரம்னா அர்ஜுனு நீ கிருஷ்ணரும் கேட்குறாருன்னு சொல்கிறேன் கிருஷ்ணரும் அர்ஜுன்கிட்ட சரியாக புரிஞ்சுதான்னு கேட்குறாரு இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது முறையாக பாடம் என்னப்பா புரிஞ்சுதாப்பா இப்போ நானே உங்களை கேட்கலாம் எல்லாருக்கும் புரிஞ்சுதோ அப்படி நிறுத்திடணும் இல்லாட்டி எனக்கு புரியலையும் நாலு பேர் வந்துவிட்டா என்ன வேண்டும் என்ன முத முதல்ல கேட்டால் புரியத்தான் புரியாது கேட்டுட்டே இருக்கணும் பௌனப்புண்ணியன சிரவணம் புரியாது மறுபடியும் மறுபடியும் கேட்கணும்னு சொல்லுகிறது புரியற வரைக்கும் கேட்கணும் அதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறது கண்ணா கண் ஆஸ்பத்திரியில் போனால் தெரியறதா இப்போ தெரியறதாங்கிறான் நம்மகிட்ட தானே ஏன் உனக்கே தெரியாதா எனக்கு தெரியுதா இல்லையான்னு நீ அந்த ஆஸ்பத்திரிக்கு போனா அது வெட்டினரி டாக்டர் கரிஷே வச்சனம் த இருக்கணும் இங்கே வந்து அப்போ உடனே சிஷ்யன் சொல்றான் இப்ப சிஷியன் எப்படி பதில் சொல்றது எனக்கு நல்லா தெரிஞ்சதுன்னு சொல்றதா தெரியலேன்னு சொல்றதா தெரியலேன்னு சொன்னா பழபடியும் ஆரம்பிச்சுடுவார் ஆ பியாயம் தும மாங்காணின்னு ஆரம்பிச்சுடுவார் தெரிஞ்சிடுத்துன்னு சொன்னாலும் விட மாட்டார் இப்போ எப்படி இவருக்கு பதில் சொல்றது சரியான டெஸ்ட் இது அறிந்தாயா அறிவாயே ஆனால் ஆராய்ச்சிக்குரியது உன் அறிவுன்னா இப்போ அறியவில்லை ஆனால் அறியவில்லைன்னு என்ன ஆகும் ஏன்னா அறியவில்லை இவ்வளோ நேரம் பாடம் சொல்லியிருக்கேன் அறியலைங்கிற அப்படின்னு அறிந்தேன்னு சொன்னால் ஆராய்ச்சி பண்ணணுங்கிறார் அறியலேன்னு சொன்னால் அவருக்கு கஷ்டமாயிடும் இல்லையா நீங்கள் சொல்லிக் கொடுத்து எனக்கு தெரியல என்ன பண்ணுறது நீங்கள் நல்லா தான் சொன்னீங்க எனக்கு புரியல இங்கே சொல்கிறதுலாம் எஃபர்ட் எடுக்கிறத பார்த்தா சிரமமாக தான் தெரியுது எனக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறாரு நமக்கு ஒன்றும் புரியவே இல்லையா ஒருபாடு கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு என்ன பதில் சொன்னாலும் மாட்டிக்கணும் ஆனால் வேறு வழி இல்லை ஏதோ ஒரு பதில் தான் சொல்லி ஆகணும் அவன் கொஞ்சம் என்ன சொன்ன கொஞ்சம் கணச்சின்னான் என்ன சரி இப்படி ஒரு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார் குருநாதர் அறிந்திருப்பாயானால் ஆராய்ச்சிக்குரியது அறியவில்லை என்று சொல்லிவிட்டாலோ இவ்வளவு நேரம் நான் கற்றுக் கொடுத்து நீ என்ன தான் புரிந்து கொண்டாயோ அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடும் அதனால இவன் பார்த்தான் குருவோட மூடையும் முகத்தையும் பார்த்தான் பார்த்துட்டு சுவேதன்னு சொல்லலை இவர் இவர் தான் சொன்னார் சுவேத இவர் தான் ஆரம்பித்தார் நன்கு அறிந்திருப்பேன் அறிந்திருக்கிறேன் என்று நீ சொல்வாயே ஆனால் ஏன்னா இதில் நன்கு அறிந்திருக்கிறது நன்கு அறியலேங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம் அதுவே உள்ளே உட்காந்துருக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுல நல்லா தெரிஞ்சுக்கிறது சரியாக அறகுறையாக தெரிஞ்சுக்கிறதுன்னு என்ன இருக்குது இல்லையா ஆத்மாங்கிறது ஞான ஸ்வரூபம் நான் ஞான ஸ்வரூபத்தில் குவாலிட்டி உண்டா அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் குவாலிட்டி இருக்கே தவிர ஸ்வரூபத்தில் எதாவது குவாலிட்டி இருக்கோ இல்லை இவர் அதையும் மீன் பண்ணிகிட்டே பேசுகிறார் அதனால் இவன் ஒரு மாதிரி பதில் சொன்னான் சரி குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யனாகிடுவோம் குருவுக்கு குருவுக்கு மிஞ்சிய சிஷியனாகணும்னு குருவே பிரார்த்தனை பண்ணுறார் எல்லா குருவனுடைய உண்மையான பிரார்த்தனை என்ன தினமும் உத்தமமான குருவோட பிரார்த்தனை என்னுடைய சிஷியன் என்னை விட தரத்தில் வசந்தவனாக இருக்கணுங்கிறதான் நம்ம சாஸ்திரப்படி பிரார்த்தனை சிஷ்யாதிச்சேத் பராபவம் சிஷியன் தன்னை ஜெயிக்கணும்னு குரு ஆசைப்படணுமா சங்கல்பம் அது பேர் தான் சங்கல்ப தீட்சை ஏன்னா அவன் வேறே நம்ம வேறே இல்லையே ஒரு கிரகஸ்தன் தன்னுடைய புத்திரனையே ஆத்மாவை புத்திரனாமா சிங்கிறான் அப்படி இருக்கிற போது சிஷியனை எப்படி நினைப்பார் குருவானவர் தன்னை காட்டிலும் நல்லா ஒசந்து வரணும் மேலாக இருக்கணும் என்னது இன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை குருவுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குரு என்ன நினைப்பார் அம்மாவுக்கு பெற்ற தாய்க்கு தன்னை பெற்ற காலத்தில் இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் தம் பையன் நல்ல குணவான் சீலன் நல்ல அறிவுள்ளவன் அப்படின்னு கேட்குறப்போ அந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறார் வள்ளுவர் ஒரு ஆசிரியருக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு மாணவனை பற்றி நான் கேட்ட ஆசிரியருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் இருக்கும் இருந்தால் அவர் குரு என்ன நம்மளை என்ன அடக்கிவாசின்னு சொன்னார்னா அப்போ அவருக்கு இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி சொல்ல மாட்டார் உத்தமமான குரு அப்படி சொல்ல மாட்டார் அதனால் இந்த சுவேதங்கிறத வந்து பிரம்மத்தை அறியப்படு பொருளாக அதே தான் அறியப்படு பொருளாகவும் அறியலை அறியப்படாத பொருளாகவும் அவ்வளோதான் பதில் அதுதான் இதுக்கு ஏன் சுவாமி ஒன்றரை மணி நேரம்னா அறிய அறியப்படாத பொருளாகவும் அறியலை அறியப்படுற பொருளாகவும் அறியலை ஆனால் அறிந்ததா இல்லையாண்ணா அறியப்பட்டதாகவும் அறியவில்லை அறியப்படாததாகவும் அறியவில்லை என்று அறிந்து கொண்டு விட்டேன் அப்படி தான் பதில் சொல்லணும் அவன் சொன்னால் சரி ஏதோ ஒரு பதில் சொல்லித்தான் ஆகணும் அறியலேன்னு சொன்னாலும் ஆபத்து அறிஞ்சேன்னு சொன்னாலும் இது இதில் எதை சொல்கிறது நல்லதுன்னு யோசித்தான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னால் அறிந்ததாகத்தான் கருதுகிறேன் அப்படின்ட்டான் ஏன்னா இவர் இவ்வளவு கண்டிஷன் போட்டதுக்கு அப்புறமும் விதித்தம் மன்னியே உங்கள் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு சரியாக தான் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் விதித்தம் மஞ்சேன் இல்லாட்டி இப்படி பாவனையோடு சொன்னோம் ஏன்னா பெரியவா எல்லாம் நன்னாக தான் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்படியா நான் இப்போ தான் சொன்னேன் அது அறியப்பட அறியப்பட்டதுன்னு சொன்னால் ஆராய்ச்சிக்குரியதுன்னு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப அறிஞ்சிருக்கேன்னு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படிங்களா அடுத்தமந்திரம் நாது யோனஸ்தத்வேத தத்வேதோ திவேத இது மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறது உலகத்திலேயே பார்க்க முடியாது எப்படி பதில் சொல்கிறான் பாருங்க இதோட முடிஞ்சுது குரு சிஷ்யர்கள் விலகிக்கப் போகிறார்கள் இதுதான் கடைசி ஓகே புரிஞ்சுடுத்து குரு வந்து சாந்தி பாடம் சொல்லி முடிச்சுட போகிறார் அதுக்கப்புறம் உபனிஷத் பேச போகிறது குருவனுடைய மகிமை என்ன சிஷ்யனுடைய மகிமை என்ன இந்த ஞானத்தோட பெருமை என்ன அப்படின்னு உபனிஷத்தாம் பேசப்போகிறது சொல்கிறேன் அகம் சுவேத இத்தி ந நான் நன்கு அறிகிறேன் என்று கருதவில்லை அறிகிறேன் கருத கருதவில்லைனா அர்த்தம் அது அறியப்பட்டதாக கருதவில்லை நோன வேதேதி வேதச்ச வேத இதி ந வேதச்ச அகம் சுவேத இதி ந மன்னே ஃபஸ்ட் அதை போட்டுக்கணும் நான் நன்கு அறிந்திருக்கிறேன் என்று கருதவில்லை முதலில் என்ன சொன்னால் அறிந்திருக்கிறேன் அறியப்பட்டதாக கருதுகிறேன் அப்படின்னா மன்னியே விதிதம். எல்லாம் ஒன்று ஒன்றையும் பாட்டுட்டே வாங்கும் கவனிச்சுட்டே வாங்கும் எப்படி அற்புதமாக பிரம்ம இதுதான் பிரம்ம பேர் சொல்கிறோம் இல்லையா என்ன பெரிய பிரம்ம வித்தியோ அப்படின்பா இன்னொன்று தெரியாது பெரிய கம்பசூத்திரமா கேட்டிருக்கீங்களோ அது பிரம்மசூத்திரத்தில் கம்பநாத்துன்னு ஒரு சூத்திரம் இருக்குது அந்த சூத்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் கம்பநாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் படித்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் ஆஹ என்னால் அது கம்பசூத்திரம்னு சொல்லுது கம்ப கம்பசசூத்திரம் இல்லை கம்பர் சூத்திரமெல்லாம் கிடையாது கம்பனாத்னு பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரம் இருக்குது அது எப்படி பழக்கத்தில் இருக்குது பார்த்துருக்கீங்களா எல்லாரும் சொல்கிறாங்களா இல்லையா என்ன பெரிய கம்பசூத்திரமானு கேட்டிருக்கீங்களா இன்னும் கொஞ்ச நாள் அந்த வேர்டெல்லாம் போயிடும் ஏன்னா இப்போ நான் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது பெரிய பிரம்ம வித்தியோ இல்லையா பிரம்மன்னாலே பெருசு அதில் என்ன பெரிய பிரம்ம வித்தியோ இதுதான் பிரம்ம வித்ய அகம் ம சுவேத நான் நன்கு அறிந்ததாக கருதவில்லை இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்பர் ஒன்று படணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அறியப்பட்டதாகத்தான் கருதுகிறேன் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அதை நான் நன்கு அறியப்பட்டதாக கருதவில்லை நன்கு அறியப்பட்டதாக கருதவில்லை ந வேத இத்தி நவு ந நோன்னு இருக்கு இல்லையா அந்த ந ப்ளஸ் ஊ போட சொல்கிறாங்க ந பிளஸ் உ நோ ஆனால் நோ ந ப்ளஸ் ஓ தான் வரணும் எப்படி வியாக்கியானம் பண்ணுறேன் பார்ப்பேன் அப்புறம் நான் சொல்கிறேன் சங்கராச்சாரியக்கு முன்னாடி ஒரு இது அழகாக எழுதுறார் ஏவம் ஆச்சாரியாக உக் ஆச்சாரிய ஆச்சாரியோக்தா சிஷியா இவ்வாறு ஆசிரியரார் சொல்ல உபதேசிக்கப்பட்ட சிஷியன் ஏகாந்தே உபவிஷ்டா தனியாக போய் உட்கார்ந்தானா சமாஹிதா சன் ஒருமுகப்பட்ட மனசோட உட்காந்து யோசிச்சானா யதோக்தம் ஆச்சாரியேன ஆகமம் அந்த ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த சாஸ்திரத்தை எதோக்தம் ஆச்சாரியரால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த சாஸ்திரத்தை அர்த்தத்தகா விசாரிய அந்த பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்த்து தர்க்கத்தகா நிர்தாரிய யுக்தினாலையும் நன்றாக நிலைநாட்டி கொண்டு ஸ்வ அனுபவம் கிருத்வா ஸ்வ அனுபவம் கிருத்துவானா கிளியர் கட் தெளிவாக அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறத புரிந்து கொண்டு ப்ராப்பராக அனுபவம் கிருத்துவானா பிரம்மா அனுபவம்லாம் போட்டுக்காதீங்க ஞான அனுபவம் பிரம்மானுவம் வேறு ஞான அனுபவம் வேறு பிரம்ம ஜான அனுபவம் தான் இருக்க முடியுமே பிரம்மானுபவம் முடியாது ஏன்னா பிரம்மானுபவம் ஆத்மஸ்வரூபமாக இருப்பதால் ஆக அனுபவம் கிருத்துவா ஆச்சாரிய சகாசம் உபகம்ய ஆச்சாரியருக்கு பக்கத்தில் வந்து மன்னே அகம் இது இதானீம் அது இதானீம் விதித்தம் பிரம்ம இதி நான் அறிந்தேன் என்று கருதுகிறேன்னு சொன்னான் நான் அந்த முதல் மந்திரத்திலே எடுத்துக்கணும் அப்போது ரெண்டாவது வேதயித்தி ந வேதயித்தி ந அறியவில்லை என்று இல்லை ரெண்டு பாருங்கள் டபுள் நெகட்டிவ் நான் நன்கு அறிந்ததாக கருதவில்லை அடுத்தது மூணாவது சொல்றேன் இப்போ அறியவில்லை என்றும் கருதவில்லை அறிந்ததாகவும் கருதவில்லை அறியவில்லை என்றும் கருதவில்லை ந வேத இத்தி ந நோன்னே போட்டுக்கலாம் அந்த நவு தேவையில்லை ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் நோங்கிறது வந்து நெகேஷன் தான் நகான்னு சொல்லுவோம் அது வந்து எங்கே இப்போ வந்து என்னது தன்னோரு ருத்ர பிரச்சோதயாத்து தத்து நகா எல்லாம் இல்லையா காயத்ரி மந்தெல்லாம் நிறைய வருதே தன்னஹா தன்னஹான்னு வருதே அந்த தன்னோ சொல்லுவோம் சேர்த்து சொன்னால் தன்னோ சொல்லுவோம் பிரித்தா தன்னஹான்னு வரும் அந்த இடத்துல நோங்கிறத நகான்னு சொல்லி அது விபக்தியாக மாறிடும் நோங்கிறது வந்து இண்டிக்ளைனபிள் அவ்யயம் வேற்றுமை உருவு ஏற்காது நோயி தராணி அந்த இடத்துல நோங்கிறது அவ்யயம் அதனால் எப்போவுமே ஜாகிரதையாக யூஸ் பண்ண சொல்வாங்க இந்திய இங்கே ஆசிரமத்தில் நாங்கள் இந்த இது சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த மங்களாஷ்டகம் சொல்கிறோமே அந்த குர்வந்து போமங்கலம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஓங்கிறது வந்து மிந்தி நோ தான் படிச்சுட்டு இருந்தோம் நோ குர்வந்து நோ மங்களம் அப்படின்னு இருக்கு இந்த நோங்கிறது நகாங்கிற அர்த்தத்தெல்லாம் சொல்கிறோம் நம் அனைவருக்கும் இந்த தேவதைகள்னால் நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் கங்கா சிந்து சரஸ்வதி ஜெயமுனா கோதாவரி நர்மதா காவேரி சரையூர் மகேந்திரதனையா சர்மண்மதி வேதிக்கா க்ஷிப்ரா வேத்திரவதி மகாசுரநதி ஹாத்தாஜ யா கண்டகி பூர்ணா பூர்ணஜலை சமுத்திர சகிதா குர்வந்துவோ மங்களம் குர்வந்து நோ மங்கலம் நமக்கு நம் அனைவருக்கும் இந்த நதிகளெல்லாம் மங்களத்தை கொடுக்கட்டும் ஆனால் இந்த நோங்கிற சப்தம் நகான்னு அர்த்தம் பண்ணலாம் நோன்னு அர்த்தம் பண்ணலாம் இந்த புஸ்தகம் போட்ட புதுசில் இந்த புஸ்தகத்தை சுங்கேரி ஜெகத்குரு பார்த்தார் பார்த்தார் ஏன் நோ போட்டிருக்கேள் அப்படின்னார் அது நகா தானே அர்த்தம் வரும் நகா வரும் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த அர்த்தமும் கொடுக்குற மாதிரி ஏன் நம்ம போடணும் இது ஔச்சித்தியம் இல்லைன்னு ஒரு வார்த்தை அழகான சொல் இது ஔச்சித்யம் இல்லை இந்த இடத்துல இது உச்சித்தம் இல்லைன்னு அப்போ தான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஓ போட்டுடுங்கோ எல்லாரையும் ஆசீர்வா பண்ணுற மாதிரி இருக்கட்டும் எல்லாரையும் ஆசீர்வா பண்ணால் நமக்கு வந்துடுமோ இல்லையோ அதில் குர்வந்து ஓமங்களம் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும் நம்ம எல்லோரும் சொல்கிற போது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஊட்டி விட்ட மாதிரி தானே அப்படி ஆயிடும் அதுக்காகவே எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தார் அவர் அதுக்கு பேர் அனௌச்சித்ய விசாரஹா அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தம் அஞ்சு இருக்குது நம்ம லைப்ரரியில் இருக்கு க்ஷேமேந்திரஹான்னு கவி அனௌச்சித்ய விசாரஹா அப்படின்னு பேர் அதுக்கு எந்த காண்டெக்ஸ்டில் எந்த மாதிரி சொல்ல பயன்படுத்தணும் இவன் நோங்கிறது தப்பு இல்லை ஆனால் இன்னொரு மீனிங் வர்ற மாதிரி இருக்கக்கூடாது அதனால் நோங்கிறது வந்து அவ்யவமாக மாறிவிட்டா அர்த்தம் மாறிப்போயிடுமே அதனால் என்னத்துக்கு கஷ்டம் அந்த மாதிரி ஒரு தப்பாகவும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வேர்டையும் அங்கே நம்ம நுழைக்கணும் மாற்றும் அது அப்படி நான் பார்த்ததில்லை நீங்கள் மாற்றிவிடும் போது உடனே மாற்றிட்டேன் அதனால தான் இந்த நோ பார்க்குற போதெல்லாம் எனக்கு ஞாபகம் எங்கே வந்து இது மாதிரி அது அவர் என்ன பண்ணுறாரு அந்த க்ஷேமேந்திரன்கிற கவி என்ன பண்ணுறாருனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அந்த புக்கு இந்த க்ஷேமேந்திரன்கிற கவி எல்லா கவிகளுடைய ஸ்லோகங்களையும் அனலைஸ் பண்ணி அதை இருக்கிற நல்லதை விசேஷமாக பாராட்டுறார் தப்பு இருந்தால் தப்பு சொல ஈவன் காளிதாசனை கிறிட்டிசைஸ் பண்ணுறார் காளிதாசன் இந்த இடத்துல இந்த சொல்லை பயன்படுத்தியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறார் காளிதாசர் வந்து எங்கெல்லாம் வந்து சொற்களை எல்லாம் நல்லா பயன்படுத்தியிருக்கார் அதை ப்ரைஸ் பண்ணுறார் முதல்ல காளிதாசரனுடைய பெருமையை நல்லா முதல்ல சொல்கிறார் சொல்லிவிட்டு ஆனால் அதே சமயம் இந்த காளிதாசரம் இந்தந்த இடத்துல இந்தந்த இடத்துல இப்படி சொற்களை பயன்படுத்தியிருக்கார் அந்த சொற்களுக்கு இந்த சொற்களுக்கு பதிலாக இந்த சொற்களை போட்டிருந்தா அது இன்னும் பரிமளிக்கும் அப்படின்னு இந்த க்ஷேமேந்திர கவி சொல்கிறார் பேரை பாருங்கள் க்ஷேமேந்திரஹா க்மத்துக்கு இந்திரன்னு அர்த்தம் நன்மையின் தலைவன் எப்படி பேரெலாம் வச்சுருக்காங்களோ ஏன்னா தமிழில் வச்சுக்கலாம் நன்மை தலைவர் பேர் வச்சு மாட்டிக்கப்படாது அப்புறம் தீமை பண்ணினார்ன்னா அவர் நலத்தலைவர் நன்மை தலைவர் க்ஷேமேந்திரா அதுதான் ந வேத இத்தி ந அப்படின்னா அர்த்தம் அறியவில்லை என்று இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அறிகிறேன் அர்த்தம் அப்படி நேர சொன்னா மாட்டிப்போம் அறியவில்லைன்னு சொன்னால் அறியவில்லை என்று இல்லை அறிகிறேன் என்றும் இல்லை அறியவில்லை என்றும் இல்லை புரிஞ்செடுத்தா இப்போ எப்படி புரிய வைக்கிறாம்பார் அறியவில்லை என்றும் இல்லை அறிகிறேன் என்றும் இல்லை வேதச்சா அறிகிறேன் அறியவில்லை என்றும் இல்லை குருவை குழப்பிறான் பாருங்க அவர் முதல்ல குழப்பினார் உனக்கு தான் யார் குழப்பம் உனக்கு தான் குழப்ப தெரியுமா முதல்ல என்ன சொன்னார் அது அறிந்ததைக் காட்டிலும் வேறானது அறியாததைக் காட்டிலும் வேறானதுன்னு அன்ன அதோ அவிதித்தா குருவுக்கு சிஷியம் சாமான்யமானவன் இல்லை இழைச்சவன் இல்லை அப்படின்னு சொல்லி இவனும் சொல்கிறான் பாருங்க ந வேத ந அறிகிறதாகவும் இல்லை என்று அறிந்திருக்கிறேன் வேதச்ச அது அறியப்பட்டதாகவும் அறியவில்லை நீங்கள் முதல் மந்திரத்தில் இருக்கிறத விட்டுடணும் இதுக்கு முதல் மந்திரத்தில் மண்ணே விதித்தம்னு இருக்குது ஆக அறிந்திருக்கிறேன் என்று கருதுகிறேன்னு சொன்னான் இப்போ அடுத்தது என்னதுன்னா அறிந்திருக்கிறேன் என்று கருதுகிறேன்னு சொன்னாலும் அந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணாங்க மன்னே விதித்தம் அறிந்திருக்கிறேன்னு அவர் உடனே ஒரு முழு என்ன அறிந்திருக்கிறாயா அப்படின்னா கொஞ்சம் ரூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நன்கு அறிந்திருக்கிறேன் என்று கருதவில்லை அறியாததாகவும் கருதவில்லை ந வேத இத்தி ந மன்னியன்னு போட்டுக்கோ ந மன்னிய இந்த வேண்டாம் அது ஏதோ தப்பாக இருக்குது நான் வேறொரு பதம் இதை பார்த்தேன் சரி வரலது ந வேத இத்தி நோ நோ இங்கிலீஷ்னோவும் சம்ஸ்கிருதனோவும் ஒன்றுதான் இல்லை அப்படின்னு அர்த்தம் நிதி வேதச்ச வேத சார்னா என்ன அர்த்தம் அப்படி தான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் அதை அறிந்ததாகவும் கருதவில்லை அறியாததாகவும் கருதவில்லை என்று அறிந்திருக்கிறேன் சரியான சிஷியம் என்று அறிந்திருக்கிறேன் அப்புறம் நான் அடுத்து சொல்கிறேன் நஹ யா தத்வேத ந வேத இதி தத்வேத சஹா இந்த ரெண்டாவது லைன் தான் அதை விட விசேஷம் யஹா நகா என்ன அர்த்தம் நமக்குள் நமக்குள் யஹா யவன் யார் தத்து ந வேத இதி நன்மைந்தான் ரொம்ப கடினம் யஹான்னா என்ன அர்த்தம் எவர் யார் நகா நமக்குள் தத்து யஹா நகா நமக்குள் ந வேதயித்தி அறியவில்லை என்று கருதுகிறானோ ந வேதயித்தி நோ அது போட்டுக்கணும் நோன வேதேத்தியே போட்டுக்கலாம் நோன வேதேத்தியே நீங்கள் சேர்த்துக்கணும் ந வேதயித்தி நோட்டி நோ வேதயித்தி ந அப்படி போட்டாலும் தப்பு இல்லை எப்படி போட்டாலும் அது சரிதான் ந வேதச்ச வேதச்ச நமக்குள் எவன் அதனை அறியவில்லை என்று கருதுகிறானோ அறிந்ததாகவும் கருதுகிறானோ அதாவது நமக்குள் எவன் இப்படி போட்டுனா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் நமக்குள் எவன் அது அறியப்பட்டதாகவும் அறியப்படாததாகவும் அறிகிறானோ அவனே அறிந்தவன் அவனே அறிந்தவன் தத்வேத தத்வேத நக ய நக ந நோ நோ ந மன்னே நோ மன்னி வேத ச என்று அறியப்பட்டிருக்கிறானோ அறியப்படா அறியப்பட்டதாகவும் அறியப்படாததாகவும் எவன் அறிகிறானோ அவனே அதை அறிந்தவன் அவனே அதை அறிந்தவன் தத்வேத தத்வேத அது ஆப்ஜெக்டிஃபையும் பண்ண முடியாது அது அறியப்படாத பொருளுமல்ல அறியப்பட்ட பொருளுமல்ல அறியப்படும் பொருளுமல்ல அறியப்பட்ட பொருளும் அல்ல அறியப்படாத பொருளும் அல்ல அனைத்தையும் அறிகின்றவனாக இருக்கின்ற ஆத்மா தான் அது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது எல்லாம் க கன்ஃபியூஸ் மாதிரி இருக்குது ஆனால் இதெல்லாம் என்னத்துக்குன்னா எந்த காரணத்தை கொண்டும் நீ வந்து ஒன்ற நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ணிடப்படாது அதுக்குத்தான் இவ்வளோ அழுத்தம் இப்படி கொடுத்தும் நிறைய பேர் வந்து பிரம்மனை பாவம் கண்ணை மூடின்னு காதை இது பண்ணிட்டு தேடின்னு இருக்காங்க இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு ஏன் பாடம் சொல்லணும் உபனிஷத்து எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறது பாருங்க எவ்வளவு பிரயத்தனம் எடுத்துருக்கு பாருங்க இந்த ஒரு மந்திரம் போகிறோம் இது மாதிரி இன்னும் சில மந்திரங்கள் இதில் இருக்குது யோனஸ் தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதச்ச நகா யஹா ந இத்தி மன்னியே நித்தி ந மன்னியே ரெண்டு டபுள் நெகட்டிவ் தெரியவில்லை என்று அறிகிறானோ நீங்கள் அதையும் போட்டு தெரிந்திருக்கிறதென்றோ தெரியாததென்றோ இல்லை என்று தெரிந்திருக்கிறானோ தெரிந்திருக்கிறானோ அவனே அதை அறிந்தவன் அவனே அதை அறிந்தவன் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறது ஆஹ் ஸ்ருணுத சங்கராஜர் நாகம் மன்னே சுவேதேத்தி நைவாகம் மன்னே சுவேத பிரம்மேதி நைவ தரிஹி விதித்தம் த்துவயா பிரம்ம இத்தியுக்தா அப்பன்ன நான் அதை அறிகிறேன் என்று நினைக்கவில்லைனா அப்போ குரு சொல்கிறார் அப்போ நான் நீ அறியலையான்னு கேட்ட நோ ந வேதேதி வேதச்ச அதை அறியப்படாததாகவும் நான் அறியவில்லை வேதச்ச இ சசப்தாத் ந வேதச்சாங்கிறத வச்சுன்னு சங்கராச்சாரியார் ந வேதச்சன்னும் போடுறார் ஏவம் ஆச்சாரியேண விசாலியமானோபி இவ்வாறு ஆச்சாரியரால் அசைச்சாலும் சிஷ்யா ந விச்சால சிஷ்யன் அசையவில்லை ஆச்சாரியர் இவ்வாறு சொன்னாலும் அசையவில்லை அன்னதேவ தத் விதித்தாது அத்தோ அவிதித்தா உக்த ஆகம சம்பிரதாய பலாத் என்ன வேர்டு ஏன் அவனுக்கு பலம் வந்து எப்படி இந்த மாதிரி அவனால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னா அதுதான் சம்பிரதாயம் ஆகம சம்பிரதாய பலாத் ந விச்சால அவன் அசையலை ஏன் காரணம் என்னென்னா இந்த வேதாந்த சாஸ்திரமும் அதை சொல்லி கொடுக்குற சம்பிரதாயம் அந்த குரு சிஷ்ய சம்பிரதாய பலத்தினால அவன் ஸ்ட்ராங்காகிட்டாங்கிறார் வைத்திய ஆச்சாரிய உக்த ஆகம சம்பிரதாய பலாத் உபபத்தி அனுபவ பலாச்ச அவன் நிறைய யுக்தியும் யோசிச்சிருக்கான் அவன் அந்த அனுபவஸ்வரூபமாக இருக்கிறதையும் புரிஞ்சுன்னு இருக்கான் அனுபவ பலாச்சகர் ஜச்சங்கிற கர்ஜிக்கிறாங்கிறார் ஜகர்ஜச்ச பிரம்ம வித்யாயாம் திருட நிச்சயதாம் தரிசையன் ஆத்மனா இந்த சென்டென்ஸ் எல்லாம் அப்படியே தங்கத்தில் புரிக்கணும் ஜகர்ஜங்கிறர் கர்ஜிச்சான் சிஷ்யர் நாகம் மன்னி சுவேதேதி நோன வேதேதி வேதச்ச யோனஸ் தத்வேத தத்வேத வந்து கர்ஜனைங்கிறார் சிங்கராஜரர் என்ன ஸ்ட்ரென்த் அவனுக்கு என்ன பலம் நாயமாத்மா பலஹீனேன லப்யா ஆக இந்த ஆச்சாரியா देव, விதித்தா வித்யா சாதிஷ்டம் பிராபத்து நம்ம தொடர்ந்து அப்புறம் படிப்போம் இந்த அளவில் நான் இந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறேன் இனி மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு மந்திரங்கள் இருக்குது அதில் இந்த நாலாவது மந்திரம் ரொம்ப கம்பீரமான ஒரு வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு சங்கராச்சாரர் இங்கே வச்சு நிறைய மதத்துக்காரங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறார் பௌத்த மதம் தார்க்கிகர்கள் இதுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்கிறதாக இந்த ஒரு மந்திரம் இருக்குது பிரதிபோத விதித்தங்கிற ஒரு மந்திரம் அதெல்லாம் நாம் இன்னும் சுலபமாக அது எவ்வளோ தூரம் முடிக்க முடியுமோ நாளைக்கு காலை வகுப்பில் பூர்த்தி பண்ணுறேன் நாளைக்கும் ஒருவேளை நான் ரெண்டு மணி நேரம் எடுத்துக்க வேண்டி வரலாம் இதை பூர்த்தி பண்ணுறதுக்கு அதோட நிறைய விஷயம் ஹரி ஓம் ஓம் ஆயந்தும் மமாங்காணி வாக்பிராண்சுஸ்ரோத்திர மதோபலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் ப்ரமியம் மாமா நோத் அனராக்கணமஸம் மே அஸ் தமனேயர் மயி சன் மயி சத்து ஓகே அய்யுள்ளே நே மெய்யி விழிவந்தே பௌ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 ஆதிகருநாஸ்வாமி